ஷுதிஸ்மிருத்தபுரான கருணாலோகரம் அபார கருணாசி ஜானதம் சாந்தருணம் ஸ்ரீச்சிரேகரம் பிரணமா கிருத்தயுகம் திரேதாயுகம் வியாபார யுகம் கலியுகம்னு நான்கு யுகங்கள் கிருத்த யுகத்தில் எல்லாருக்குமே நல்ல தெளிவான ஞானம் இருந்தது அறிவு இருந்தது ஆத்மஸ்ரூத்தை பற்றி அறிந்து கொள்ள நிலை இருந்தது பக்குவம் இருந்தது திரேதா யுகத்தில் பண்ணி அது மூலமாக நல்ல ஞானத்தையும் அறிவியும் ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து கொள்ள வாய்ப்பு இருந்தது துவாபர யோகத்தில் யாகங்கள்லாம் நிறையா பண்ணி வேள்விகள்லாம் செஞ்சு அதன் மூலமாக மனதுக்கு சித்தசுத்தி அடைஞ்சு அந்த யாகங்கள் செஞ்சு பலனை தான் எடுத்துக்கொள்ளாமல் பலனை பகவான்கிட்ட கொடுத்துட்டு யுஷ்காம கர்ம யோகம் சொன்ன மாதிரியா கீர்த்தியல் சொன்ன மாதிரி எல்லா காரியங்களையும் பண்ணிவிட்டு வேள்விகள் சம்மந்தப்பட்ட எத்தனை வேள்விகள் இருக்குமோ அத்தனை யாகங்களை பண்ணி அதுக்கு சொர்க்கம் வரக்கூடியதோ என்ன பலன் கிடைக்கூடியதோ பலனெல்லாம் வேண்டாமல் விட்டு அந்த கர்மாவுடைய பலாத்மனு பல்லைன்னா வேறு என்ன பலன் வரும் மனசுக்கு சாந்தி சமாதானம் சுற்றி இப்போ நமக்கு சந்தியா வந்தன இருக்குது நிறையப்படி பண்ணுறோம் அதுக்கு எதாவது பலன் உண்டுனா கிடையாது ஆனால் பண்ணலன்னா தோஷம் உண்டு பண்ணினால் பலன் கிடையாது பின்ன என்ன பலன் எதுக்காக சந்தியா பண்ணணுன்னா சித்தசுத்திக்காக உண்டு மனசை சுத்தப்படுத்துறதுக்கு தான் சந்தியா வந்தனுடைய பலன் வேறு பலனுக்கு ஸ்பெஷலாக ஒன்றும் தனியாக கிடையாது அப்படி நித்திய கருமாக்கள்னு விடாத பண்ணக்கூடிய என்ன கருமாக்கள் இருக்குமோ அவைகளுக்கு பலன் என்னன்னா பண்ணலன்னா துரித கட்ட பலன் வரும் பண்ணினால் விசேஷ பண்ணணும் தெரியாது ஆனால் மனசாந்தி சமாதானம் சாந்தி இவ்வளோ என்று சொல்லியிருக்கு ஆக சித்து சுத்திக்கு முக்கியமானது பலன் எதிர்பார்க்காமல் என்ன கருமாக்கள் அவைகள் செய்தால் சித்து சுத்தி கிடைக்கும் என்பது சந்தியாவனத்தை ஒழுங்காக காயத்ரி பண்ணி வந்தாலே போகிறவனுக்கு மனசுத்தி சுத்தமாக நன்னாயி சித்த சுத்தி ஆகி நன் ஆகிடும் வேறு பலன் இல்லையே அதுக்காக பண்ணுவாண்டா விட்டேன்னா விபரீத பலம் வந்து சேரும் துக்கங்கள்லாம் கஷ்டங்கள்லாம் வந்து பண்ணினா சாமானியம் மழை பெய்யும் குழந்தை வேணும் இது சொர்க்கம் கிடைக்கும் அதெல்லாம் கிடைக்காது சந்தியாவின் பண்ணால் ஆனால் மன சுத்தியாகி சித்த சுத்தியாகி சமாதானமாகி நல்ல தெளிவான அறிவோடு ஞானத்தோடு இருப்பான் என்பது போல துவாபரயுகத்தில் எல்லா கருமாக்களையும் பண்ணி யாகங்கள் எத்தனை தினசின்றோ அத்தனையும் பண்ணி பலத்தெல்லாம் மாத்திரம் பகவந்த பிரண்ணி விட்டு சித்த சுத்தி அடைஞ்சி அது மூலமாக யானத்தடைய சொசுறுப்பு தெரிஞ்சு கொள்வது கலியுகத்தில் நல்லா யுகம் இது கலவு பக்தியவே கரீய செய் பக்தி அடிப்படையாக ஏற்றுக்கொண்டு தான் நமக்கு எல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறோம் ஆக பக்தி ஒன்று இருந்தாக்க போருமா அதனாலேயே எனக்கு ஆத்மஞானம் வந்துடுமான்னா பக்திக்கு வழக்கம் நிறையா இருக்குது இப்போ நம்ம பண்ணுற கோவிலுக்கு போய் தேங்காய் பக்தி அது ஒரு பக்தி அது ஏதோ ஒரு காரியத்துக்காக தேங்காய் உடைக்கிறோம் பலனை எதிர்பார்க்குறோம் நம்ம பேர் கோத்திரம் சூத்திரம் எல்லாம் சொல்லி எனக்கு காரியத்துக்காக பலிக்கணும் என்ன சங்கல்பம் மீண்டும் அது ஒரு தின்சான பக்தி சில பேர் கோலிப்போம் சாமி பேர்லேயே பண்ணிடுவோம் அப்படின்னு அது ஒரு பக்தி சில பேர் விசேஷ அபிஷேகங்கள்லாம் பண்ணி உற்சவங்கள்லாம் பண்ணி அந்த ஃபலனை அடையணும்னு ஆசை பண்ணுவான் இது ஒரு லௌகமான பக்தி இது லௌகிகமான பக்தி அர்த்தம்னா ஃபல பேச்சு ஃபலத்தை எதிர்பார்த்து பக்தி அதுக்கு மேலே ஒரு பக்தி இருக்கு அந்த ஈஸ்வர சுரூபம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கொள்றதுக்கு ஈஸ்வரன் உங்களை பண்ணுறமே அபிஷேகம் பண்ணுறமே ஆராதனை பண்ணுறமே அலங்காரம் பண்ணுறவே உற்சவம் பண்ணுறமே அந்த ஈஸ்வரன் எப்படிப்பட்டவராக இருக்கார்னு ஜிஜ்யாசு பக்தி இந்த ஜிகாசு எப்படி ஈஸ்வரன் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கொள்ற ஒரு பக்தி இருக்குது அது ஒரு வழி அது ஒரு வழிமுறை அதுக்கு நல்ல பாடங்கள்லாம் படித்து சந்திரன் எல்லாம் பண்ணி படி நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் ஏதோ அந்த பாடங்கள்லாம் படித்தா தான் ஈஸ்வரஸ் இப்படிதான் தெரியும் ஈஸ்வரனே இப்போ நமக்கு கண்ணால் பார்த்தோன்னா ஐடலாக சிவன் விஷ்ணு அம்பாள் எந்த சுவாமி பார்த்தா ஐடலாக பார்க்குறோம் ஐடல்லே ஒன்று கண்ணு காது மூக்கோட ஒரு தினசு நம்ம மாதிரி உடம்பெல்லாம் இருக்கிறது ஒன்று இன்னொன்று கண்ணு காது தெரியாத ஒன்று அதுதான் சிவலிங்கம் சிவலிங்கத்துக்கு கண்டு காது கிடையாது வாக்கு எத்தனை இருக்கோ எல்லாத்துக்கும் அப்படியே இருக்கும் கண்டு காது நம்ம மாதிரியே எல்லாம் இருக்கும் ஸ்வயம்பூன்னு தனியார் சில சுவாமி உண்டாகும் இந்த ஸ்வயம்பூ உண்டாது கிடையாது அதுக்கு நாமே எதாவது கவச கவசம் சாதி கண்டு காது மூக்கு வைப்பமே தவிர இயற்கையாக கிடையாது சிவலிங்கத்துக்கு என்ன பண்ணுறா வேலை கவசம் போட்டு கன்று காது வச்சு விபதியெல்லாம் இட்டு விட்டு அதுக்கு பட்டையெல்லாம் நெற்றியெல்லாம் காமிக்கிறாள் சிவலிங்கத்துக்கு அடிப்படி காணாத வடிவம் அது ஆனால் அதுக்கு ஒரு கவசம் போட்டால் அது கண்ணு காதுலாம் அதிலேயே வச்சு வெளியில் தங்கத்தில் வச்சு அலங்காரம் ஆக ஐடல்லையே ரெண்டு தினம் விக்கிர வடிவத்துலேயே ரெண்டு கண்ணுக்கு தெரிஞ்சாலும் அந்த விக்கிரகம் கண்ணு காது மூக்குவாயோடு நம்ம மாதிரியே புருஷகாரமாக வடிவம் ஒன்று இன்னொரு வடிவமே தெரியும் கண்ணு காதுபுக்கு தெரியும் ஆனால் வடிவம் தெரியாது அப்படி உள்ளது இதைத்தான் ஆதிசங்கர் அந்த காலத்திலையே ஆரம்பித்து பஞ்சாயதன் பூஜை சிஸ்டம்னு வச்சு ஒவ்வொரு வீட்லேயும் அஞ்சு சுவாமி பூஜை பண்ணினோம் விநாயகர் சிவன் அம்பாள் விஷ்ணு ஆதித்யன் ஆதித்யன் அம்பிகா விஷ்ணு கணநாதம் மகேஸ்வரம்னு அஞ்சு சுவாமியும் வச்சு அந்த அஞ்சு சுவாமிக்குமே கண்ணு காதுபு ஒன்றும் கிடையாது சின்ன வடிவுமாக இருக்கும் தான் கண்டுகாது மூக்கு கிடையாது இதே கோவிலில் பார்த்தோன்னா இந்த சுவாமிக்குலாம் கண்டுகாது மூக்கெல்லாம் இருக்கும் வீட்டில் பண்ணுற வாழ்க்கை ஸ்மார்த்தால் தான் அந்த பூஜை பண்ணுவாள் அதுலேயே ரெண்டு தினசு சிவனை மத்தியமாக வச்சு சைவ பஞ்சாயதனம் சாணி கிராம மத்தியில் பண்றது விஷ்ணு பஞ்சாயதனம் அம்பானமயமாக வச்சு பண்ணுறது அம்பிகா பஞ்சாயதனம் இப்படின்னு எது சுவாமி நமக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கோ அதை பாக்கி சுவாமிகளை வச்சு பண்ணுறது கூட உண்டு இப்போ அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு பழகாலத்தில் அதெல்லாம் நிறைய இருந்தது அதை வச்சு தான் நம்மளே கூட ஸ்மார்த்தாலே சைவா வைஷ்ணவான்னு ஒன்று பத்திரங்கள்லாம் எழுதி பார்க்கும்போது பார்த்தா டீஸ்டர் பத்திரமா எழுதும்போது நான் சைவ மதம் நான் வைஷ்ணவ முதன் பேர் எழுதுவான் ஹிந்து முதல் எழுத மாட்டான் சனாதனமும் எழுத மாட்டான் சனாதன மதம் எழுத மாட்டான் பத்திரத்தில் பார்த்தா சைவ மதம் வைஷ்ணவ மதம் தான் பேர் எழுதிப்பாடு தவிர ஹிந்து முதல் எங்கள் எழுத மாட்டான் இப்போ தான் இந்து மதம் நம்மக்கிட்ட வந்திருக்கு அதுக்கு முன்னாடி சனாதன மதம் சொல்லிட்டு வராது ஊர்வ காலத்துக்காக சனாதன மதம் சொல்லிட்டு இருப்போம் வேத மதம் சொல்லுவோம் எப்படி இருந்ததுனா சிவன் அடிப்படையாக பக்தி கொண்ட ஒரு மதம் ஒரு பாரம்பரியமும் விஷ்ணு அடிப்படையாக கொண்ட ஒரு பாரம்பரியமும் வந்தது அம்பிகை பக்தனாக இருந்தாலும் அம்பிகை மதம் சொல்ல மாட்டான் சிவ ரெண்டும் தான் தெரிவாகவே அந்த காலத்தில் சிவன் விஷ்ணு அம்பாள் மூடும் சேர்ந்து ஒரே சுரூபந்தாங்கிறதுக்கு நிரூபணம்னால் ரத்தனத்ய பரீட்சைன்னு அது பேர் ரத்தனம்னா பட பிளான்னு கூடிய ரத்னம் அப்படி இருக்கக்கூடிய ரத்தனத்தை திரயம் மூணு அது பரீட்சை என்ன ரத்தனம்னா நம்ப பார்க்க ரத்தனங்கள்லாம் சிவன் விஷ்ணு அம்பாள் இவா மூணு பேர் இருக்கலாம் மூணு பேர் ஒத்தரா வெவ்வேறியாங்கிறத பற்றி பெரிய புத்தகங்கள்லாம் அந்த காலத்துலேயே நிறைய அழுக்கா அப்பயதி விட நல்லா விமர்சனம் பண்ணி எழுதியிருக்காரு ரத்தனத்திரய பரீட்சான்னு அதாவது எங்கன்னு அறிஞர் ஒரு பரம்பொருள் ஒரு சரணத்தினால் ஒரு ஐடல் எடுக்கிறது அது சிவனாக ஆயிடுத்து சிவலிங்கமாக ஆயிடுத்து அந்த சிவலிங்கமாக அப்படியே ஒரு கண்ணுகாது ஊக்கு இல்லாமல் அப்படியே வருது அது ஆனால் ஒரு பாடு கொஞ்ச நாள் கழித்து அதுக்கு ஒரு மூர்த்தம் வருது அப்போது பாதி விஷ்ணு பாதி சிவன் சங்கர நாராயணன்னு திருநெல்வேலி ஜில்லாவில் சுவாமியே இருக்கு ரெண்டு மூணு ஊரில் சுவாமி இருக்கார் சங்கரநாராயணன்னு அப்படிதான் முதல்ல சிவன் விஷ்ணு ஒரே வடிவத்துலேயே ஐடல்லேயே மாறி வந்தது கண்ணு காது மூக்கோடே வந்தது இந்த பக்கம் சந்திரப்போ இந்த பக்கம் ஒரு சங்க சங்கசங்கர வச்சுருப்பார் அந்த மாதிரி ஒரு ஐடலாக வந்தது அதுக்கப்புறம் விஷ்ணு அவத்தார் அவர் தனியாக பிரிஞ்சு போயிட்டார் பாராட்டம் பண்ணுறதுக்கு அவருக்கு ட்யூட்டி அவருடைய வேலை விஷ்ணுவை தனியாக பிரிஞ்சு போடுறார் அதுக்கப்புறம் அந்த பகாரில் என்ன வரா அம்பாடுன்னு உட்கார்ந்துக்கிறா அங்கே தான் உமா மகேஸ்வரன் உமையும் மகேஸ்வரன் ஒரே ஸ்வரமே ரெண்டாக திருப்பி பிரிஞ்சுது இந்த சிவன்லந்தே ரெண்டு பேரும் வந்திருக்கா ரெண்டு பேரும் வந்தாலும் தோற்றமானு பார்க்கும் மூணு பேரும் ஒரே தோற்றம் அதனால தான் மூன்று பேரும் தான் ரத்தனத்திரைய பரீட்சா அங்கே சிவனுக்கு ஒரு மரியாதை கோரம் உண்டோ அந்த விஷ்ணுவுக்கு மரியாதை உண்டு அந்த அம்பாளுக்கு மரியாதை உண்டு மூணு ஒன்று சொல்லி ரத்ன திரைய பரீட்சா அப்படின்னு கேட்டாங்க இன்னைக்கு பாட்டுலாம் கூட பாடும்போது தெரியும் நமக்கு பத்மநாப சகோதரி கிருஷ்ண சகோதரி என்றெல்லாம் தேவி பற்றி நிறையா பாட்டு வரும் அப்போ சகோதரி சகோதரனும் ஒரு இடத்துலேயும் ஒன்றும் ஆச்சு வா ஈக்குவல் இவா ரெண்டு பேருமே சகோதரி சகோதரி எதுவும் வேற்றுமையே கிடையாது இவ்வாறு ரெண்டு பேரும் வந்தாட எங்கே சிவர்கிட்ட அப்படி பாதி பிரிஞ்சு வந்தாள் சிவலிங்கத்திலேருந்து பாதிபூருஷன் ஐடலாக வந்த விற்பாடு முதல்ல வெறும் ஐடலா சிவமாக வந்தது அப்புறம் அதில் பிரிஞ்சு சங்கர் நாராயணன் அதில் பிரிஞ்சு அப்புறம் தென்தினே அவா போயிட்டா பார்வையு தனியாக போயிட்டா தனி வடிவத்தோடு இருக்காது அப்படி தான் நம்ம விக்கிரகங்களில் புராணங்களில் கதைகள்லாம் பார்க்குறோம் இதை பற்றி பரீட்சை பண்ணி இந்த மூணு வித்தியாசம் இருக்குது மூணு சாமி இருக்கா மூணு விக்கிரம் இருக்கா எல்லாம் போது மூணுங்கிறத நம்மகிட்ட எல்லாம் ஒன்றே ஒன்று தான் வடிவத்தினாலேயும் ஆக்கிருத்தினாலும் வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி ரத்த ரத்தரே பரீட்சா அப்படின்னு அதனாலே என்ன சொல்கிறான்னா விஷ்ணுவுக்கு இருக்கிற துர்கைக்கு விஷ்ணு துர்கான்னு இருக்குது அம்பாள்லேயே விஷ்ணு துர்கான என்ன அம்பாள் சுரப்பம் விஷ்ணு சுரப்பம் ரெண்டு ஒண்ணுங்கிறதுக்கா விஷ்ணு துர்கா வேறூருக்கு இப்படி வா மூடு பேரவே ஐடல்லையே கண்கால உண்ணோடு கூடியதுன்னு சொல்லி நமக்கு முன்னாடி நமக்கு தீர்வாக பண்ணியிருக்கா அதனால் எங்குன்னு நிறைந்த பரம்பரோ ஒரு சலனத்தினால லிங்கமாயி லிங்கமே சங்கர் நாராயணன் ஆகி சங்கர் நாராயணக்கப்புறம் உமாமேஸ்வரர் ஆகி இப்போ தனித்தனி வடிவமாக இத்தனை வடிவம் பார்க்குறோம் இத்தனை வடிவத்தை பார்த்தாலும் வடிவங்கள் நாம ரூபம் வேறையே தவிர வேறு வடிவங்கள் வெவ்வேறாக இருக்குமே தவிர புராணத்துக்காக வந்த கதைகள் லீலைகள் காரியங்கள் நடைபெற்றன அதுக்காக நிறுத்தக்கிறேன் எல்லாத்துக்கும் இருக்கு இது இத்தனை சுவாமியானா இத்தனை சுவாமி கிடையாது எல்லாத்துலேயும் இருக்கு சுவாமி கிடையாது எல்லாத்துலேயும் ஆத்மா ஒன்று தான் தான் சுவாமிகூட ஒன்றுன்னு சொல்லலாம் எல்லாத்துலேயும் இருக்குது ஆத்மா ஒன்று தான் உணவு இருக்குன்னு சொன்னாலே தவிர சுவாமி ஒன்றா கூட சொல்லலாம் சுவாமிங்கிறதே நம்ம கல்ச்சரில் பிரம்மசூத்திர பாஷ்யம்னு ஒரு புஸ்தம் ஆதிசங்கர் எழுதினார் வேதவியாசர் சூத்திரம் எழுதினார் உபரிஷத்துக்குள்ள கருத்துக்கள்லாம் எடுத்து சின்ன சின்ன சின்ன மாதிரியாக எழுதினார் அதுக்கு விளக்கம் எழுதினார் ஆதிசங்கர் அதுக்கு பிரம்மசூத்திர பாஷ்யம்னு பேர் அதில் ஒரு இடத்துலையும் கேள்வி பதில் கேள்வி பதில் வரும் அதில் வரும்போது இந்த நம்மெல்லாம் உபாசனம் பண்ண வேண்டிய தியானம் பண்ண வேண்டிய மூர்த்தி எது அப்படின்னு கேட்கும்போது அந்த வேதத்தினுடைய வாக்கியத்தை எடுத்து விசாரம் பண்ணுவார் ஜீவனா பரமாத்மாவா பிராணனா வாயுவா ஒரு ஒரு விஷயத்தையும் கேண்டுகிட்டே போவார் அதில் பூர்வபட்சமும் முதல்ல சொல்லுவோம் சொல்லுவான் ஆத்மாவை தான் பாக்கியெல்லாம் சொல்லுவோம் ஜீவன் பிராணன் கணன் வாயு எதாவது சொல்லிட்டே இருப்பான் கடைசியில் தீர்மானம் முடிவு சித்தாந்தம் வரும் அதுக்கு நிறைய உபரிஷத்து வாய்க்கெல்லாம் கொட்டேஷன் எடுத்து அதை சொல்ல சொல்லுவார் இங்கெல்லாம் இருக்கிறதுனால இது கொள் இது வருதுங்கிறது இந்த ஆத்மஸ்வரூபத்தை ஜீவனுக்கோ வாய்க்கோ வராது அப்படி சித்தாந்தம் பண்ணுவார் அப்படி சித்தாந்தம் சொல்லும் பொழுது உதாரணம் சொல்லுவார் யதா சாலி கிராமே ஹரி எப்படி எங்கே தெரிஞ்ச பரம்பொருளை ஒரு சாலிகிராமத்துக்குள்ள அடக்கி விஷ்ணு தியானம்னு சொல்கிறோமோ ததா அதுபோல இந்த ஹிருதயத்தில் கண்ணில் ஒரு பாவனை பண்ணிக்க ஈஸ்வரனே ஈஸ்வரன் தான் உபாசிய மூர்த்தி ஆயிட்டார் உதாரணமூர்த்தி விஷ்ணு உபமேயமூர்த்தி சித்தாந்தமூர்த்தி ஈஸ்வரன் ஆகிட்டார் அதனால ஈஸ்வரஸ்வரூபோ அதுதான் ஆத்மஸ்வரூபங்கிறது அரசே ஒரு அடிப்படையான ஒரு கொள்கை ஈச இதனால ஈஸ்வர சப்தம் தான் சொல்கிறாருன்னா ஈசப்தத்தில் தான் அந்த தன்மை வரும் ஆத்மஸ்வரூப் தன்மை வரும் ஈசான சர்வ ஈஸ் சர்வபூதானாம் ஈஸ்வர சொர்வபூதானாம் ஈஸ்வரன் சொல்லி அந்த ஈசன் தான் எல்லாத்துக்கும் இருக்காங்க தலை சொல்லி ஈசு தாத்துக்கு எல்லாத்தையும் பிடிச்சிருக்கிறது அதனால ஈசுதான்னா எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறோம்னு அர்த்தம் ஈசுதான்னா ஈஸ்வரன்னா எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறோன்னு எல்லாத்துக்கும் மேலே அர்த்தம் அப்போ இருக்கு அதுக்கு கிடையாது எல்லாத்துக்கும் மேலேயான அவன்தான் ஈசுதான் ஒரு கிராமத்துக்கு கிராமாதிபதி ஒரு தேசத்துக்கு தேசாதிபதி உலகம் முழுக்கவும் பெரிய ஆளுன்னு சொல்கிற மாதிரி இந்த ஈஷுதான்னு சொல்லிட்டோம்னாலே அவன் ஈஸ்வரன் தான் எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறான் கொஞ்சத்தை அடிப்படைக்கணும் கொஞ்சம் ஆடி படைக்காம தான் இந்த பேரை அது எப்படி வந்து ஈசுதான்னாலே ஈஸ்வரனாலேயே சொல்ல முடியுமோ அந்த மாதிரி அந்த ஈஸ்வர சுரூபந்தான் சலனமாக வந்தபோது ஈஸ்வரன் அச்சலமாக இருந்தோம் அதே ஆத்மாவா ஆகிடுறது ரெண்டு கதையும் வித்தியாசமே கிடையாது சலனா சலனம் தவிர அவரோட வித்தியாசம் கிடையாது என்ன நிலையில் ஆத்மாவுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி சொல்கிறாருன்னா சகுணமாகவே இருக்குது ஆனால் கண்ணு காது இல்லாமல் சாகாரன்னா கண்ணு காது மூக்கோட கூடிய சாகாரம் கண்ணு காது மூக்கு இல்லாமல் இருக்கும்னா ஒரு சொகுணம் இன்னும் சொல்லப்போனால் உமர்ஷனத்தில் அந்த ஈஸ்வரன் உபாசிய தெய்வம் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாருன்னா சர்வ காமஹா சர்வகந்தா சர்வகுணா அவாகி அநாதரா அந்த சுரூபத்தியே என்ன சொல்கிறாருன்னா சமஸ்தமான வாசனா சுரூபமாகும் வாசனைனா நம்ம மனசு வாசனை இல்லை எவ்வளவு உலகத்தில் நல்ல சுகந்தம் இருக்குமோ அதெல்லாம் சர்வகந்தா எத்தனை நல்லதுலாம் இருக்கணும் அத்தனை சுருமா அவர் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி அப்படி இப்படி சுருமா பாவனை பண்ணிக்கோங்கிறாரு தவிர அங்க கூட அந்த ஆத்மாவுக்கும் சர்வகந்தாவுக்கும் கூட கொஞ்சம் வித்தியாசம் காமிக்கிறார் ஆத்மா சர்வம் நிறைஞ்சவர் அவருக்கு என்ன குணாதிசயங்கள்னா சர்வகந்தா சர்வகாமஹா சர்வகுணா எல்லாத்தோடும் கூடியவர் அவர் அப்படின்னு சொல்லி அப்படி உபாசனை பண்றதுக்காக உபாசனை வரைக்கும் உணர்ந்தவர் உபாசனை வரைக்கும் சர்வகந்தா சர்வகாமகா எல்லாம் சொல்லி ஆத்மா நுர்குலம் நிராகாரம் நிஷ்கலம் நிரஞ்சனம் அப்படி எந்த குணமும் இல்லாதவர் யாரோ அவர் நுர்குணஸ்வரூபம் அவர் உபாசனை ஒன்று என்ன பண்ணணும் அவருக்கே சகுணங்குடு சர்வகாமஹா சர்வகந்தா எல்லா சுரூபமும் அவர் இருக்கார் அத்தனை வடிவமாக அவர் இருக்கார் பாவனை பண்ணு அதுக்கு மேலே பண்ண என்ன வேணுன்னா சிவனைப் பாரு விஷ்ணுவைப் பார் அம்பாளைப் பாரு அதுங்க இப்படி வருஷம் பண்ணி நமக்கு மனசுக்கு ஒரு மனோபலம் வர்றதுக்காக ஐடலை கொண்டு வச்சார் விசேஷத்தை கொண்டு வச்சு கடைசியில் ஐடல் என்னாகும் ஐடல் தியானம் பண்ண பண்ண பண்ண அது சர்வகாமா சர்வகந்தா அந்த சூருமாக முதலாகிடும் அதுக்குமே அதே அந்த சூருமாக பாவனை பண்ணால் என்னாகும் ஆத்ம சூருமாக அது கரைஞ்சிடும் எப்படி ஒரு தண்ணி இருக்குது தண்ணி தான் ஐஸ் கட்டி ஆறுது ஐஸ் கட்டியாவுன்னா ஐஸ்கிரீமாக ஆறுது ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னு என்ன பண்ணுறோம் குச்சி தீக்கு போட்டுரும் தண்ணி குடிச்சது தான் மிஞ்சிருது அந்த மாதிரி இந்த அருமா உள்ளதே உருவமாக வந்து உருவத்தை நம்ம தியானம் பண்ண பண்ண பண்ண திருப்பி அந்த உருவமே திருப்பி அருவமாக போயிடும் அதுதான் ஒரே விசேஷம் இது இந்த சித்தாந்தம் வேறு யார்கிட்டையும் கிடையாது அத்வை சித்தாந்தத்தில் ஒன்று தான் இருக்குமே தான் வேறு எங்கேயும் கிடையாது விஷிஷ்டாதி மாவட்டம் தைத்த மாவட்டம் எல்லாம் உருவத்துலேயே வந்து உருவத்தில் போச்சு விடுவோம் எல்லாருமே நமக்கு ஒன்று தான் வந்து அருவத்திலேயே நிற்கிறது அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் என்று உருவனை பற்றி ஒரு பாடு அருவமும் உருவமாகி உருவ உண்டானட்டா இல்லை அனாதிகாலம் தொட்டு வருது அருவமும் உருவமாகி அனாதியாகி உருவருவும் இல்லை பலவாகி பல வடிவமாக வந்து சொல்கிறோம் ஆக என்னாச்சு ஒரே அருவந்தான் உருவமாகும் அனாதிகாரம் தொட்டு வருது இன்றைக்கி உலகம் படைக்கிறதையும் உருவம் படைக்க முடியாது உலகம் படைக்கணும்னா உருவத்தை வச்சு தான் படைக்க முடியும் நெருக்குருவம் படைக்க முடியாது அது சர்வசாட்சியாக அப்படியே சூரியன் மாதிரி பார்த்துட்டு இருக்கிற சூரியன் சாட்சியா அது படைக்கிறதுக்கு சக்தி இருந்து படைக்காது இன்னொன்று மூணாக படைக்க வைக்கிறது நான் தத்திர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் சூரியனோ சந்திரங்கிட்ட கூட அது பாசிக்க முடியாது அதனால் கூட பிரகாஷிக்க வைக்க முடியாது ஆனால் சூரியனும் பிரகாஷம் எங்கேருந்து அந்த ஆத்ம பிரகாஷனால் தான் வருது ஆத்ம பிரகாஷம் என்ன சூரியன் பிரகாஷிக்க மாட்டான் சந்திரன் பிரகாஷிக்க மாட்டேன் ஒன்று பிரகாஷிக்க மாட்டேன் பீஷாஸ்மா துவாத்தாவது காத்துலேருந்து ஆரம்பிச்சு அத்தனை பஞ்சபூதமும் அந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய ஒரு டால்லேருந்து தான் என் தெரியும் அந்த ஜோதிஷில் என்ன தெரியும் அந்த ஜோதிஷன் எதனால பிரகாசிக்கிறது தசியபாசா சர்வமிதம் விவாதி அதுக்கு இன்னொன்று பிரகாசிக்கிற ஒரு டால் கிடையாது பானம் கிடையாது ஒரு ஜோதிஷ் கிடையாது அதுதான் சொத பிரகாஷத்வம் ஸ்வயம் பிரகாஷத்துவம் வரும் அப்படி இயற்கையா பிரகாசத்தோடு அது எப்படி சூரியன் நமக்கு எல்லாத்தையும் பிரகாசிக்கிறது சூரியனை பிரகாஷ் ஒன்றுமில்லையே நமக்கு தெரியும் ஆனால் சாஸ்திர ரீதியாக பார்த்தோம் போனால் சூரியனை பிரகாஷம் ஆறு ஆத்மா ஜோதிஷாம் ஜோதிங்கிறது எல்லா ஜோதிஷ் எவ்வளோ இருக்குமோ அத்தன் ஜோதிஷுக்கு மேலே உயர்ந்த ஜோதியா இருக்குதுன்னா ஆத்மஜோதி ஆத்மீவாயம் ஜோதிஷாஸ்தே அப்படின்னு ஒவ்வொரு சத்துக்கலாம் ஆத்மஸ்வரூபத்தையே ஜோதிஷ் சுரூபம் சொல்றது ஆனா சூரிய ஜோதிஷு சுடு ஆத்ம ஜோதிஷ் சுடாது ஞானாகிரகி சர்வ கர்மாணின் தான் ஞானமாக அக்யம் எல்லாத்தையும் கொளுத்து விடும் அந்த ஜோதிஷு அஜ்யானத்தை மறைக்கும் அக்ஞானத்தை போக்கும் அர்த்தம் ஏற்படுத்த நெருப்பு வச்சு கொடுத்துற பேர் கொடு போகாததுனால் ஞானமாகிற அக்னியனாலே தான் நர்த்தம் ஞானமாக ஜோதினாலே நர்த்தம் திருவண்ணாமலை இருக்குது இப்போ ஜோதிஷ் கேத்திரத்தில் பஞ்சபுர ஷேரத்தில் ஜோதிஷ் ஷேத்திரம் அது அது போய் நெருப்பு பிடிச்ச எதிரியில்லைங்க ஞானாக்னி கேத்திரங்க அதனால தான் சித்தர்கள் மகாபுருஷர்கள் ஞானிகள்லாம் இருந்த க்ஷேத்திரம் அதனால் ஜோதிங்கிறது உடனே தீபம் தீபத்தினுடைய ஒளி இதெல்லாம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை வாக்வாயம் ஜோதிஷாஸ்திரிங்கிறான் வாக்கு கூட ஒரு ஜோதிஷங்க அது பார்க்கல நெருப்பு இருக்கான்னு எதை வெளிப்படுத்துறதோ அது ஜோதிஷாக இருக்குது வாயிலேன்னு சொல்ல வெளிப்படுத்துறது அது ஜோதிஷ் நமக்கு தெரியாத தெரிவிக்கிறது தான் வெளிச்சத்தினுடைய வேலை எங்கே எது பொருள் இருக்குன்னு தெரியாத தெரிவிக்கிறது தான் வெளிச்சத்தினுடைய வேலை வாயை பொறுக்கிறது அவனு தெரியல பேஷனாக விஷயங்கள் தெரியுது அப்போ தெரியாத தெரிவிக்கிறது அதனால இது கூட ஜோதிஷ் தான் அந்த மாதிரி ஆத்மாவும் கூட தெரியாத தெரிவிக்கிறதுனால அந்த ஜோதிஷ் வந்தவுடனே அஜானங்கள்லாம் பேட்டுறதுனால அறியாமலாம் பேடுறதுனால அதே ஜோதிஷ் சொருவமாக சொன்னான் ஆக ஜோதிஷுனா வெறும் உலகாயத வாழ்க்கையில் இருட்டில் ஜோதிஷ் வந்தால் தெரிவிக்கிறது வாயால் ஒரு நல்ல சொல்லி சொன்னான்னா தெரியாத விஷயத்தை தெரிவிக்கிறது அது ஒரு ஜோதிஷு கண்ணால் பார்க்குறோம் அது ஒரு ஜோதிஷு தெரியாத விஷயத்தை பார்க்குறோம் ஒரு ஜோதிஷு ஞானத்தினால தெரியக்கூடிய ஜோதிஷம் இந்த அஜானம்லாம் போயிடுத்து அது நித்தியமானது இல்லை அறியக்கூடிய நமக்கு தெரிவிக்கிறது அதனால் அது ஒரு ஜோதிஷ் ஆக ஜோதிஷ்னாலே நெருப்புன்னு அர்த்தம் கிடையாது உலகாயுத வாழ்க்கைக்கு பொருள் இந்திய லோ லோகத்துக்கு நெருப்பு சமையல் படுறதுக்கு உபயோகப்பட்டாலும் அது அரிசியாக இருக்கிறது பக்குவப்படுத்தி தெரிவிக்கிறது சாதமாக தெரிவிக்கிறது அந்த ஜோதிஷ் அது பௌத்திக் அக்னி இதே வந்து சூரிய ஜோதிஷு தீபாவளிலாம் இருட்டில் இருக்கிற சமாளம் அதே ஜோதிஷு புத்தியில் இருக்குது இல்லாதெல்லாம் தெரிவிக்கிறது பல விஷயங்கள் நமக்கு வாக்கு தெரிவிக்காத விஷயம் தெரிவிக்கிறது அதுபோல் ஆத்மா கூட பல விஷயங்களை தெரிவிக்கிறதுனால உலகம் முழுதும் எப்படி உள்ளது நித்தியமானதில்லை அநிச்சியமானதான் அழிக்கொடிதான்னு தெரிவிக்கிறதுனால ஆத்மீவாயம் ஜோதிஷாஸ்தியன்னு சொன்னான் இப்படி ஜோதிஷ் சப்தத்துக்கு வெறும் பௌதிக ஜோதிஷ அர்த்தம் கிடையாது ஞான ஜோதிஷ்ன்னு பேர் அதனால்தான் பஞ்ச திருவண்ணாமலை கூட ஜோதிஷ் கேத்தரம்னா ஏதோ கார்த்திகை ஒரு நாளை தீபம் ஏற்றினா கூட இயற்கையாக அந்த க்ஷேத்திரமே ஞானபூமின்னு பேர் ஜோதிஷ் கஷேத்திரம்னா ஞானபூமி கஷேரம்னு அர்த்தம் அந்த மாதிரி ஆத்மீவாயும் ஜோதிஷாஸ்திரி ஆத்மஸ்வரூபம்னா ஜோதிஸ்வரூபமாக இருக்குது ஆக அந்த பக்தி நம்ம சொல்லும்போது கலியுகத்தில் பக்தின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறோம்னா பொதுவாக தேங்காய் உடச்சி பக்தி பண்ணுறது ஒரு திமிசு அதுக்கு மேலே நம்ம என்ன நினைக்கிறோம் வீட்டில் பஞ்சாதன பூஜை பண்ணுறோம் அதுக்கு கண்ணு மூக்கு இல்லாத ஒரு வடிவத்தை வச்சு பக்தி பண்ணுறோம் பஞ்சாதன பூஜை பண்ணி அதுக்கு பூஜை அபிஷேகம் தான் பண்ணி சந்தனம் போட்டு வச்சுக்கப்பட்றோம் அது ஒரு திசான இந்த கண்ணு காது இன்னும் கொஞ்சம் ப்ரமோஷன் போன ஒரு பூஜை பஞ்சாயம் பூஜை அந்த காலத்துலலாம் கோவிலுக்கு போகிறா ரொம்ப ரொம்ப ரொம்ப குறச்ச எதுக்காக புரதோஷத்துக்கு வேணால் போக வேண்டியதாரு தரிசனம் பண்ணுவோன்னு பாக்கி எல்லாம் வீட்டில் தான் இருந்தாலும் பஞ்சாதிர பூஜை பண்ணிட்டு இருந்தேன் அதனால வீட்டிலையும் பஞ்சியாக பஞ்சனையாக பண்ணிட்டு இருக்கிறதுனால கோவிலுக்கு போகிறா ரொம்ப ரொம்ப குறைச்சதாக இருந்தது அதனால் கோவிலுக்கு மார்னிங்லாம் விட்டு தனியாக பூஜை பண்ண வச்சு காலகாலத்தில் பூஜை பண்ணுறதுக்கு வச்சா பரார்த்த பூஜை பேர் ஜனங்களுடைய கஷேமத்துக்காக பூஜை பண்ணவே தவிரவும் ஜனங்களுக்காக இல்லை ஜனங்களுக்கு க்ஷேமத்துக்காக பண்ணுற பூஜை ஜனங்கள் வந்து பக்தி பண்ணி அதுலேயும் துட்டில் வந்து பைசா வந்து தட்ட துட்டுக்காக பண்ணுறது இல்லை அந்த காலத்தில் அப்படிலாம் ஒன்றும் வர வராது எடுக்கவும் மாட்டான் வரலாம் என்ன அது சிவ சொத்துன்னு எடுக்கவே மாட்டான் அதனால கோவிலுக்குன்னு சொத்தை வச்சு குருக்களுக்கு சொத்தை வச்சு அது மூலமாக பூஜை பண்ணணும் தேசக்ஷேமம் நடக்கணும்னு பராச பூஜை வீட்டில் சொந்த பூஜை முடிச்சுட்டு அந்த பூஜைகள் அதுக்கப்புறம் தேசக்ஷேமத்துக்காக பூஜை பண்ணுறது பெரு மனுஷாக இருந்தாலும் ஒலியெல்லாம் உன் பாட்டு நன்னா பண்ண வேண்டிய காலமசு அப்படி இருந்த ஒரு நிலையிலேருந்து நம்மளோட பூஜைகள் வீடுகள்லாம் குறைஞ்சி போகிறதுனால எங்கேயாவது போகவே அந்த கோவில் இந்த கோவில் தரோ ஒரு இதை பார்த்த உடனே நமக்கும் ஆசை வருது அந்த கோவிலுக்குலாம் இது இந்த கோலுக்குலாம் வரும் அஞ்சு வாரம் சுற்றினா மூணு வாரம் சுற்றினா ஒன்று பார்த்த உடனே சரி தான் எல்லாம் சுற்ற ஆரம்பித்து ரொம்ப பெருசாகி இப்போ கோவிலுடைய பக்தின்லாம் இதெல்லாம் வளர்ந்துருக்கு முதல் தரமான பக்திங்கிறது வந்து இன்றைக்கி நம்மிடையே வரக்கூடாது பௌத்திக பக்தி தேங்காய் உடைக்கிறது கல்பூரம் அபிஷேகம் பண்ணுறது அர்ச்சனை பண்ணுறது இதெல்லாம் முதல் தரமான பக்தி இன்றைக்கி அதுக்கு அடுத்தபடி ப்ரொமோஷனுங்க வரும் நமக்கு அந்த பக்தி வந்து நம்ம நிறையா கிடச்சி கொடுத்தோன்னா ஈஸ்வரனுக்கு கிடச்சி கொடுத்தோம்னா ஓ அந்த சேவையை பகவான் நிறையா சொல்லி அந்த பகவானுடைய சுரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்க அப்படி தெரிஞ்சுக்க வரும்போது தான் அவர் தான் ஆத்மஸ்வரூபமாக இருக்கார் அவர் தான் வந்திருக்கார் அந்த ஐடல்லையும் விக்கிரகமாக வந்திருக்கார் தசாவதாரமாக வந்திருக்கார் அந்த கதையெல்லாம் உண்மை நமக்கு புரியா இருக்கு நாம் ரூபந்தான் பகவானுக்கு வித்தியாசம் தெரியாதார் பாக்கி எல்லாம் ஆத்மஸ்வரூபாக வருன்னு தெரியும் அதுதான் ஜிக்யாசுன்னு பேர் ஜிக்னாசுனா ஞாத்தும் இச்சா ஜிக்யாசா ஆத்ம சுருமம் எப்படிப்பட்டதா இருக்கு ஈஸ்வ சுருமம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு தெரிஞ்சுக்கொள்றது அதனால்தான் பகவதில் அங்கங்கே உபாசனை சொல்லும்போதுனா ஈஸ்வராக உபாசியா ஈஸ்வராக உபாஸ்யாங்கிறார் எது போராஜ் விஷ்ணு மாற்ற சொல்லுவார் சாலை கிராமத்தை சாலை கிராமத்தையே சொல்லுவார் வேறு எதாவது அதுக்கு பரம்பரையாக நம்மள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு அவர் வந்து சந்யாசந்தீஷம் வாழ்ந்துட்டு வந்தவர் ராஜசங்கிறார் சன்னியாசபரம்பரை என்னி சன்னியாசம் அவன் தலையில் சாலிகிராமம் வச்சு அபிஷேகம் பண்ணுவாள் அன்னிலே அந்த சரீரமே நாராயண சூர்ம ஆகிடுறதுன்னு அர்த்தம் அதனால் அவர் நாராயணம் தான் சொல்லுவார் நாங்களாம் கூட சுரீபகழி தான் கடைசியில் நாராயண ஸ்மிருதி தான் எழுதுவோம் அது மாத்திரம் இல்லை அந்த எதிகளுடைய அனுஷ்டானங்களை சொல்லும் பொழுது பிரணவ்சபம் பண்ணும் ஓம்காரஜம் மனசு நிற்கலைன்னா சாலிகிராம பூஜை போடணுங்கன்னு அது மாத்தந்தான் கொடுத்துருக்கும் சிவ பூஜை போட்டு சொல்லி சாலிகிராம பூஜைலாம் சொல்லிடுது ஆக சாடி கிராமத்தில் பாவனை பண்ணி அவனுக்கு பழக்கம் இருக்கு சன்னியாசி ஆக அவரும் சன்னியாசி சொல்றவானும் படித்தவளும் சன்னியாசியில் அந்த காலத்தில் இருந்ததுனால எஸ் ஆ சாடி கிராம அப்படின்னா செட்டு புரியவாளுக்கு சிவ அந்த காலத்தில் சன்னியாசிலாம் பண்ண மாட்டான் கிரகஸ்தால்தான் பண்ணுவா அதனால சன்னியாசியாக பண்ண வேண்டியது சாலிகிராம பூஜை சின்ன பண்ணுறதுனால அதில் எப்படி தருப்படி நீ வந்து சன்னியாசியாக இருந்து சாடி கிராமத்தில் பாவனை பண்ணி விஷ்ணு தியானம் பண்ணுவோ அது போல ஈஸ்வரகா உபாசியா இது உபவேம் எதுவோ அடைய வேண்டியது எதுன்னா ஈஸ்வரன் தான் அந்த ஈஸ்வரன் யார் ஈசானஸ்வர வித்யானாம் ஈஸ்வரஸ்வரபூதாம் பிரம்மா அதி பிரம்மா பிரம்மா சிவோமே ஓம்னு சொல்லக்கூடிய ஓம் காரஸ்வரூமா உள்ள எந்த ஒரு ஆத்மஸ்வரூபம் பரவாத்மஸ்வரூபம் இருமோ அதுதான் சிவஸ்வரூபம்னு சொல்லி சப்தாதேவ பிரமிதான்னு ஒரு அதிகரணம் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துன்னு அது சங்கரம் அந்த சப்தாதேவன் சொல்லும் என்ன சப்தத்தினால ஈஸ்வரன் இருக்கா ஈசான சப்தாதேவன் சொல்கிறார் ஈசானான்னு ஒரு சப்தம் வருது வேதத்தில் அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்குறாரு ஈசானன்னா ஈசுதா ஈஸ்வரன் அர்த்தம் பரமேஸ்வரன் அர்த்தம்னு முடிவு பண்ணிடுறாருங்க பாக்கி எல்லாரும் இப்படி பண்ணிருக்கா விஷயம்னா நீய்தா அது எல்லோரையும் சொல்லிட்டு விஷ்ணுவை கட்டுப்படுத்துறா அப்படி கட்டுப்படுத்தாவா நமக்கு ஆதிசங்கள் மாத்திரம் ஈசான வேதத்தை சொல்லுறதுனாலே ஈசான சொல்வித்யாவா ஈஸ்வரன் சகூதானா கீதையில கூட பகவான் சொல்றாரு அவ்வளோ எல்லாம் நான் தான் எல்லாம் நான் தான் நகம் அகம் அகம் பல இடத்துல சொல்றாரு அவர் நான் தான் ஆத்மஸ்வரூபம் நான் தான் ஈஸ்வரன் ஒரு விஷயத்துல மாத்திரம் ஈஸ்வரன் சொல்றாரு ஈஸ்வர சுவரபூதானாம் ஹிர்தேஷ் அர்ஜுன திருஷ்டதி அங்க வரும்போது ஈஸ்வரஸ்வரபூதானாம் ஹிர்தேஷ் அங்கே ஈஸ்வர சப்தத்தை உபயோகப்படுத்துறாரு ஆக ஈஸ்வர எங்க வருதுன்னா எங்க நீந்தாவா இருக்காரோ எதை கட்டுப்படுத்தலா இருக்கிறோம் எல்லாத்துக்கு காரணமா இருக்கிறோம் ஈஸ்வரன் தான் வர கிருஷ்ணனே அவர் வாக்கார சொன்ன வார்த்தை ஆகினால உதாரணத்தை சொன்னதெல்லாம் உபவேயத்தை சொன்னதெல்லாம் சித்தாந்தமாக அடிப்படையாக உபாசி மூர்த்தியாக சொன்னதெல்லாம் எதுன்னு பார்த்தாக்க ஈஸ்வரனாக தான் வந்திருக்கு அந்த ஈஸ்வரன் எப்படி இருக்காருன்னா சர்வ வியாபகமாக இருந்தாலும் அவரே சலனத்தை ஒரு சின்ன சலனம் மூலமாக காரியங்களாகணும் உலக காரியங்களா சலனம் மூலம் பண்ணி அது குறிப்பாடு ஈட்சிதேஹன்னு வருது ஈட்சிதன்னா பார்க்குறான்னு அர்த்தம் பார்க்குறாருன்னா அவர் கண்ணால் பார்க்கல ஆத்மஸ்வரம் ஒரு சலனம் வந்துன்னு அர்த்தம் சலனம் வந்த உடனே என்னாகுதுன்னு உலகம் முழுக்க சிருஷ்டி பண்ணுறதுக்கு ஒரு காரியங்களாக இருது அதுக்கு ஒரு ஐடல் இருந்தால் பண்ண முடியும் அப்படிப்பட்ட ஐடலுக்காக இரண்டேக்கர் பேர் போன்றவர்கள்லாம் படைச்சி பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லி ஒரு பரிபாலம் புராண கதைகளாக சொல்லி அந்த வழியில் நமக்கு வந்து இன்றைக்கி பகவந்த வழிபாடு ஈஸ்வர வழிபாடுன்னு சொல்கிறோமே கோவில் இருக்கிறதுக்கு அதுக்கு காரணம் ஆத்மஸ்வருமம் நிர்குணம் நிராகாரம் நிறைஞ்சனா எங்கே நிறைஞ்சா அது ஒன்றும் கடைக்க முடியாது அது எதையும் கிரியேஷன் பண்ணுறது சக்தி கிடையாது சக்தி கிடையாதுன்னு அர்த்தம் அத்தனை சக்தியும் இருக்குது அது பண்ணாது எங்கேயும் தெரிஞ்சு போய் எப்படி சரணமாகவும் இப்படி பண்ணும் பண்ண முடியாது அதுக்காக அவர் சரணத்தை கொடுத்து சரணம் மூலமாக ஒரு ஈஸ்வரஸ்வரூபத்தை ஐடலை கொடுத்து ஐடல் மூலமாக தான் உலகங்கள்லாம் படைக்கணுங்கிறதுக்காக இரண்டிகற்பம் போன்றவர்கள்லாம் படைச்சு அதோடு படைச்சா போகாது சமுஷ்டி ஜீவன் விஷ்ணு ஜீவன் இருந்தால் போகாதுங்கிறதுக்காக தனித்தனியாக எல்லாருக்கும் தெரிஞ்சுக்காக பிரம்மா விஷ்ணு சொல்லி அவைகளெல்லாம் பரிபாலனை படுத்துக்க மழையெல்லாம் வரணும் கழையெல்லாம் போயணும் எல்லாம் வேணும்னா தேவான் தேவேதான் துவா பரஸ்பரம் பாவேந்தா சேர்ம பாப்சா இந்த பஞ்சபூதங்கள்லாம் நம்ம வேணும் வெறுன இருந்தா படைச்சா போறாது மழை காத்து வெப்பம் அதெல்லாம் நிறைய வரணும் அதுக்கு பஞ்சபூதங்கள் வேணும் அந்த பஞ்சபூத்குள்ள அதிர்ஷ்டமான தேவதைகள் வேணும் இல்லை வெறுஞ்சிடமா இருந்தால் அவைகள்லாம் வராது அது தேவதைகள் வேணும் அந்த தேவதைகள்லாம் ஒரு அதிபதி வேணும் அவன் இந்திரன் சந்திரன் பேரெல்லாம் வச்சு அந்த இந்திரஞ்சந்தம் போன்றவெல்லாருக்கும் மூலமாக லோக பரிபாலனம் நடக்கிறதுன்னு ஒரு புராண கதைகளை சொல்லி லீலைகளை சொல்லி உலகம் எப்படி வந்தது இதுக்காக ஈஸ்வர் உபாசனம் பண்ணணும் அதெல்லாம் அப்படி இந்திரலோகம்னா பெரிய சௌக்கியமான இடம் அது யாகங்கள்லாம் பண்ணாக்க சௌக்கியமாக அங்கே போய் அடைஞ்சிட்டு வரலாம்ங்கிறதுக்காக ஒரு ஆசை காட்டி அங்கே போயிட்டு போய்ட்டு அவரது பாலம் பண்ணி கொஞ்சம் நாள் சௌக்கியமாக இருந்தாங்கன்னா அது முடிஞ்ச உடனே திருப்பி இறங்கி வந்துடுவான் திரு மனுஷனா வந்து இங்கே உட்காந்து இப்படி பலகாரம் ஏற்றம் தாழ்வு ஏற்றம் தாழ்வு போயிட்டு கடைசியில் ஒரு மனசுக்கு தோணி என்ன எத்தனை நாள் சுத்தின்ட்டு போகிறோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து சித்த சுத்தி மனதுக்கு எண்ணம் வரும் யாகங்களை பண்ணி அந்த பலனில்லாத யாகம் பண்ணுமோ மனசுக்கு சித்த சுத்தியும் சமாதானமும் அழுக்கெல்லாம் போய் ஒரு அழுக்குள்ள விஷயத்தை எதாவது தேய்க்கணுன்னா அழுக்கால் தான் தேய்க்க ஒரு பித்தளை பாத்திரத்தில் அழுக்கு படிஞ்சோம்னா நம்ம கொஞ்சம் அதுக்குள்ளே பவுட்ரோ கவுட்ரோ இல்லைன்னா அதாவது ஒரு சாமானை போட்டு தேய்ச்சி தான் அது போகும் இல்லைன்னா போகாது அழுக்க அழுக்காக தான் எடுக்கணும் உள்ளே உள்ளாக தான் எடுக்கணும்மா அதனால் கெடுதலையும் கெடுதலாக தான் எடுக்க முடியாது நல்லதால் எடுக்க முடியாது நல்லது கெட்ட போகாது நல்லது கெட்ட போனால் அதுக்கு ஒட்டிட்டுருவோம் அதனால் கெட்டக்கே போகாது அதனால் கெடுதல் கெடுதலாக தான் எடுக்கணும் அக்ஞானத்தை அக்யானந்தால்தான் அழிக்கணும் முழுமையான அக்ஞானம் போகிறதுக்கு ஜானத்தான வரும் சின்ன சின்ன அக்யானங்கள்லாம் போகிறதுக்கு இந்த சின்ன சின்ன ஜான மூலமாக போய் அது மூலமாக மனசு கல்மிஷங்களாம் இல்லாமல் தோஷம் இல்லாமல் மன சுத்தமாக சாந்தமாக எடுத்து வந்து ஆத்மஸ்வரூபம் நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட நிலை அறியறதுக்கு ஐடல் உருவ வழிபாடு என்றுமே ஆனது ஆகியனால கலவு பக்தி ரேவ கரி பக்தி அடிப்படையாக வச்சு பண்ணு நீ சொல்லி ஸ்வே ஸ்வே கர்மணி அபிரத்தாக சம்சித்தி லபதே நரகான கீதையில் யாராருக்கு என்னென்ன வேலை சொல்லுறக்கோ அந்தந்த வேலைகளை ஒழுங்காக செஞ்சால் போகிறோம் அவாவாளுக்கு நல்ல ஞானம் கிடைச்சி மோஷம் கிடைக்கும் அப்படின்னார் அப்போ இதில் வந்தார்னா கீதை பிரகாரம் சரி பாஷ பிரகாரம் சரி நாலு வர்ணம் படைத்தா நாலு வர்ணக்கிறாளுக்குமே அவாவா வேலையே அவா பண்ணாலே போறும் நல்ல கதி கிடைக்கிறதுக்கு சித்துசுத்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி பக்தியும் அவளுடைய கடமையும் ஒழுகா செஞ்சாலானால் அது மூலமாக சித்துசுத்தி வாய்ப்பு இருக்குது சித்துசுத்தி வந்து ஒரு ஞானம் வரும் ஞானம் வந்த ஒரு பாடு பதார் சென்னை தெரியணும் இது ஆத்மஸ்வரூபம்னு இந்த பதார்சைக்காமல் தெரியணும் அந்த பதார்த்தக்கான ஆத்மஸ்வரப்புக்கான வரத்துக்கு கொஞ்சம் விசாரங்கள்லாம் பண்ணும் இத்தனை ஆய்வு நம்ம வாசனை இல்லை காரியம் பண்ணுமே இதனால் ஜிமா பொய்யான்னு சொல்லி அப்புறம் அது ஒரு விசாரம் பண்ணால் ஞானம் பரிபூர்ண ஞானம் நிஷ்டை அப்படின்னு நிற்கும் அதனால் ஞானத்துக்கு சாதனமாக பக்தி யோகா மெடிடேஷன் தியானம் பூஜைகள் யாகங்கள் வேள்விகள் எத்தனை உண்டோ உலகத்தில் அத்தனையும் ஞானத்துக்கு சாதனமாக அமையும் ஞானம் விசாரம் மூலமாக வரும் விசாரிக்கலன்னா ஞானம் வராது ஏன்னா ஞானங்கிறது என்ன அறிவு அது எங்கே இருக்குது மூளையில் இருக்குது அது மூளையில் இருக்கிற சமாச்சாரத்தை புத்தியை விசாரித்தான் புரியும் விசாரிக்கலன்னா புரியாது ஏற்றா போல ஒரு பொருள் இருக்குன்னா தேங்காய் இருக்குன்னா கண்ணால் பார்க்குறோம் கண்ணால் பார்த்தா சரி தான் தெரியுது இந்த தேங்காய் தேங்காய் இல்லை அப்படின்னு வேதமே சுத்திச்சுக்கணும் ஒத்துக்க ஏன் கண்ணங்கள் தெரிஞ்சு வச்சு அதனால நம்ம வேதன்கூட ஒத்துக்க மாட்டோம் நேர பார்க்கறதுவோ அதுதான் நமக்கு உண்மையாக தெரியுது அது மாதிரி ஆத்மாங்கிறது எப்படி இருக்குது நேரம் இருக்குது ஆத்மா உள்ளுக்குள்ளே நமக்கு நேராக ரக்ஷேசி ஹிருஜயஸ்தம் தேவம் ஹிரதயத்துக்குள்ள ஆத்மா இருக்குது நமக்கு நேராக பார்க்கக்கூடியது அபரோட்சம் அபரோட்ச அனுபூதி அது வரணும்னா என்ன பண்ணணும் இது கண்ணால் தெரிஞ்சால் எப்படி தெரியுதோ அது மாதிரி உள்ளே தெரியணும் உள்ளதுக்கு எப்படி தெரியணும் தெரிய மாட்டேங்கிறது உள்ளுக்குள்ளே அவ்வளோ மரம் இருக்குது அந்த மரவெல்லாம் ஐக்கணும்னா சித்த வசதி வரணும் சித்தவசத்தி வரணும் என்ன பண்ணணும் நிறைய விசாரிக்கணும் பக்தி பண்ணுற மாதிரி பக்தியை பண்ணால் ஐடலை பார்க்குறோம் ஐடல் தான் அனுகூரம் வாழ்க்கை முன்னேற்றம் வருது பைசா வருது ப்ரொமோஷன் வருது எல்லாம் கிடைக்கிறது ஐடல் வரிஷிப்புனால நம்ம வாழ்க்கை முன்னேற்றம் வரும் ஆன்மீகம் முன்னேற்றத்தை கொஞ்சம் கொஞ்சம் சகாயம் பண்ணணும் அந்த ஐடல் வரிஷிப்பே நம்ம பலனை எதிர்பார்க்கப்படணுமானால் அதுவே சோட ஆசைப்பட்டு பண்ணால் கொடுத்துட்டு நம்மளை பக்தி பண்ண வச்சிடும் ஈஸ்வர பக்தியிலேயே ரெண்டு தினசு பலனை எதிர்பார்த்து ஒரு பக்தி எதிர்பார்க்காத ஒரு பக்தி பலத்தோடு எதிர்பார்த்தோனாக்க அந்த பலத்தை கொடுத்துருந்தது ஈஸ்வரன் பலம் இல்லாமல் போச்சுன்னாக்க அந்த பலத்தை ஆசை இல்லாமல் அப்போ என்ன இருக்கு என்ன பண்ணின காரியத்துக்கு என்ன ஆகும் அது பலன் உண்டு அது என்ன பலன் மனசை சித்தி சமாதானம் இருக்கிற மனசில் அழுக்கல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் அனுப்பிச்சிவோம் இப்போ மனசமாதான சுத்தி கிடைக்கும் அப்படி மன சமாதான சுத்தி ஆச்சுன்னா சித்த சுத்தின்னு பேர் மனசுத்தின் பேர் அது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் விசாரம் பண்ணி கண்ணா காதா மூக்கா வாயா உடம்பா எது நான் நான் நான் சொல்கிறவே நான் எதுங்கிறது அப்போ அந்த மாதிரி விசாரத்துக்கு அப்போ வரைக்கும் அதனால் அடிப்படையான நர்சரி கிளாஸ் மாதிரி உள்ளது நமக்கு ஸ்கூலில் நர்சரி கிளாஸ் வந்தால் தான் எம்ஏ பிஹெச்சிடெலாம் எழுதலாம் அடிப்படை நமக்கு என்ன வேணும் பக்தி பக்தியிலாம் ஒன்றும் கிடைக்காது களவு பக்தி கரி எசி கலையில் தான் பக்தி தான் ரொம்ப அந்த பக்தி என்ன பல தினசான வழிகள் இருக்கு கீர்த்தனம் விஷ்ணுகோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் மந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் முதல்ல சத்சகத்துலேருந்து நல்ல கதையை கேட்கணும் நல்லதை கேட்டால் தான் சொல்கிறது நல்லது வரும் ஸ்ரவணம் அப்புறம் கீர்த்தனம் நல்லது பேச முடியும் நல்லது கேட்டு கேட்டு வந்து அப்படியே வரும் குழந்தைகள் சேர்சமே நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம் அதை மிரட்டி மிராட்டி பண்ணுவோம் அது காதல கேட்கும் நம்மளையும் அடுத்தபடி மிரட்ட ஆரம்பிச்சிருவது நம்ம குழந்தைகிட்ட எப்படி பழகுணமோ அந்த வார்த்தை அப்படியே அதுகளுக்கு வரும் அதை ஜாகராக அது பழக்கம் பண்ணிட்டோம்னா அதுகள் நல்லாவே சாத்துகமாக குழந்தைகளே அப்படி இப்படி மிரட்டி கேட்டி திட்டி கிட்டி பண்ணணும்னா அதே மாதிரி அடுத்த வாழ அப்படியே அடுத்த வாழ் திருட்ட ஆரமிச்சிடும் ஏன்னா கேட்கறதுடைய ரியாக்ஷன் வாயில் வருது ஷவணம் கீர்த்தனம் பகவான் நாம ராமராம சொல்லி பார்க்கணும்னா காதலை கேட்டால் ராமராம சொல்கிறதுக்கு வாய் வரும் கெடுதலாக சொல்லி கேட்டு கேட்டு பார்க்கணும்னா கெடுதலாக சொல்லுறதுக்கு வரும் ஒருத்தனை வச்சுட்டோம்னா காதலை கேட்டோம்னா உடனே நம்ம என்ன பண்ணணும் நம்மளும் ரியாக்ஷன் காது கட்டணமோ வாய்க்கு வரும் ஏதோ டாக்டரில் கல்ட்டு முக்க வச்சுக்காங்கல்ல நமக்கு விக்கியான ரீதியிலேயே காதலை கேட்கறது வாயில் வரும் காதல் எதை கேட்குறமோ அதுதான் வாயில் எடுத்தாமல் வரும் அந்த நாள் காது நல்ல கேளு கேளுன்னா ஸ்ரோதவியா அமந்தவியா அதித்தியாஸ்தவ்யா சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ நல்லது கேடு நல்லது கெடு நல்லது கேளுதான் ஆக நல்லதை கேட்குறது முதல் படி நமக்கு பக்தியில் ஆரம்பம் நல்ல விஷயத்த கேட்க ஆரம்பித்தாலே நானும் நல்ல விஷயம் பேச வரும் அப்புறம் நல்லது நினைக்க தோணும் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் இந்த பேசுறது கேட்கறது ரெண்டு நன்னாகிடுதுன்னா நல்ல நினைப்பும் வந்துடும் ரெண்டு தவிர மூணாவது மனசு வரதுக்கு வாய்ப்பு கிடையாது பேசுறதுன்னு கேட்குற எதை கேட்குறமோ அதை அனுசரிச்சு தான் மனசனுடைய சிந்தைகள் வரும் இது ரெண்டும் நல்லா இருந்தால் ஸ்மரணம் நல்ல சிந்தனைகள் வரும் கீர்த்தனம் விஷ்ணுகோ ஸ்மரணம் பாதசேகனும் அப்புறம் நல்ல மகான்கள் யானிகள் கடவுள் இவா மேற்க நமக்கு நல்ல சேவை பண்ணணும்னு எண்ணம் வந்துடும் என்ன பரமாத்மா நிறைஞ்சிருக்காரு ஈஸ்வரன் நிறைஞ்சிருக்காரு அவருக்கு சேவை பண்ண எண்ணம் வந்துடும் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதசேகனும் அர்ச்சனம் அப்புறம் பகவான் ஒருத்தருக்கார் நாம் ஒருத்தருக்க நம்ம நல்ல கதிக்கு போகணும் அதனால் பூஜையெல்லாம் பண்ணணும்னு சொல்லி அர்ச்சனை புத்தி வரும் வந்தனம் நமஸ்காரம் பண்ணணும் ஞாபகம் நம்ம எவ்வளோ தபு பண்ணிட்டோம் அபராத சஹசிராணி கிரியந்தே அகர்நிசம்மையா தாசோஹி மிதிமாத்வா ஷமஸ்வ பரமேஸ்வரா ஷமஸ்வ பரமேஸ்வரி சமஸ்வ புருஷோத்தமா என்னென்னு மூணு பேரையும் சொல்லி நம்ம நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி பாவங்களை போகிறதுக்கு நம்ம பிரார்த்தனை ஈஸ்வரங்கிட்ட ஈஸ்வரன் கிட்ட போனாக்கா அந்த பாவ பிரார்த்தனை அது ஒன்றும் அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணுறாருந்தால் அம்மாவுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணணும் அவிவாதியம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்பாவுக்கு நம்ம கோத்திர சூத்திரம் சொல்லி அய்வாதி சொன்னால் தான் அவர் ஆசிர்ராமனும் சரியார் கோவிலில் போய் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணால் அறிவாதியும் கோத்திர சூத்திரம் தேவையில்லை அவருக்கு மூணு நமஸ்காரம் பண்ணி அபராத சஹசராணி கிரியந்தே அகர்ணிசம்மையா தாசோய் மிதிமாம் மத்வா ஷமஸ் பாவங்கள்லாம் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லணும் வேறு மதத்தில் தான் பாவ மன்னிப்பு கிடையாது நம்ம மதத்தில் உள்ள பாவ மன்னிப்பு எங்கேயுமே கிடையாது அதுவும் சந்தியானத்தை ஒழுங்காக போட்டானா அவனுக்கு பாவமே இருக்கவே இருக்காது எத்ராத்திரி ஆ பாபமாக கார்ஷம் மனசா வா சாஸ்தாப்ஜாம் ராத்திரி பண்ணபாவம் காத்தாலும் போனோம் எதனா பாபமாக காரிஷம் மனசா வா சாஸ்தாப்ஜாம் எல்லாம் ராத்திரி பாவம் காத்தாலே காத்தா பாவம் சாய் அவ்வளோ கிக்க கிடுகு பாவம் பக்கணும் நம்ம இந்து மருத்துல மாதிரி பிராமண மருத்துல மாதிரி எங்கேயுமே கிடையாது நம்ம ஒன்று பண்ணலாம் ஏறிட்டு இருக்கு மொழிட்டு யாரும் கஷ்டப்படல ஒன்றை சந்தியாவது தினப்படி உண்டி அந்த காயத்ரி பந்தம் சொல்லி எதனா எதாதுயா சொல்லிட்டா போகணும் அவ்வளோ பாவம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாவம் போகிறதுக்கு அடையாளம் என்ன சித்த சுற்றி பாவம் போகிறதுக்கு அடையாளம்னா மனசில் கெட்ட எண்ணங்கள் வராது கெட்ட சிந்தனைகள் வராது நல்ல எண்ணங்கள் இருக்கும் நல்ல சிந்தனைகள் இருக்கும் அதுதான் பலம் இருக்குது அப்படியே நமக்கு பாவம் கிடைக்கிறது அவ்வளோ சுலமாக இருக்குது அந்தமாதிரி ஈஷோனு கிடையாது போனால் அதுவும் அவருக்கும் கோத்திரம் தேவையில்லை இந்த கோத்திரக்காரன் வந்தேன்னு சொல்லணும் ஏன்னா உலகம் முழுக்க படைச்சிருக்கார் அவர் இந்த கோத்திரக்காரனால் ஆசிர்வாதம் கிடையாது உலகம் முழுக்க எல்லாருக்கும் ஆசிர்வா போட்டவர் அதனால அபராத சாஸ்திராணி கிரேந்தேவன் அந்த மாதிரி சொல்லி என்ன காப்பாற்று பாவ பொண்ணுலேருந்து காப்பாற்றுன்னு சொல்கிறோம் நமஸ்காரம் பண்ணி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணுகோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் அப்படி வேணும் வந்துனா பகவான் வேறே நம்ம பக்தன் வேறேன்னு சொல்லி அப்படியே ஹனுமான் மாதிரி ஒரு தாசபக்தி நம்மகிட்டே வந்துடும் பக்தியிலே தாசபக்தி ரொம்ப மரியாதையோடு கௌரவமாக இருக்கிற பக்தி தாசியம் கடைசியில் என்ன ஆகுன்னு தான் அந்த சுரூபந்தான் என் ஸ்வரூபம்னு தெரிஞ்சு சகியம் ஆத்ம நிவேதனம் அர்ஜுன பக்தி ஸ்னேகபக்தி அவருக்காக ரொம்ப ஸ்னேக தோழமை பக்தி சுந்தர சுவாமி தமிழில் சொல்லுவாள் அதுமாரி சகியபக்தி ஸ்னேகபக்தி அர்ஜுனன் ரொம்ப பிரியமாக இருந்த அவரோட ஸ்நேக மாதிரி என்ன சகேதி மத்வா ஹே கிருஷ்ண ஹே ஆதவ ஹே சகேதி விஸ்வரூபத்தை கண்டு ஒரு பாடு பயந்து விட்டான் அர்ஜுனும் ஐயோ இந்த கிருஷ்ண மகானை நம்ம போய் சாமானியம் மருத்துவமனை நினைச்சமே கிருஷ்ணன்னு நினச்சேன் வாடானே போடானே இப்படிலாம் கூப்பிட்டோம் போய் நம்ம ஸ்நேகபக்தியில் சொல்லிட்டுமேன்னு பயந்துகிண்டு சஹேதிமத்வா பிரசபம் எதுக்தம் ஹே கிருஷ்ண ஹே ஆதோசகே அஜானதா தபிமானம் தம மகிமானம் வேதகரா உன் ஸ்வரூபம் தெரியாதான்னு இப்படிலாம் பேசிவிட்டேன் மன்னிச்சுக்கோ நீ எங்கே நிறைய சுரூபமாக இருக்கேன் விஸ்வரூபமாக இருக்கேன்னு நான் தெரியாத்தனமா நான் பாட்டு வாடா வாடான்னு சொல்லிட்டு எனக்கு சொல்கிறார் ஆனால் ஸ்னேகபக்திக்கு ஆதர்சமாக அர்ஜுனனே தன் வாக்காலே சொன்னது சஹேதிமத்வா பிரசபம் எதுக்தன்னு சொல்கிறாருங்க அதனால் ஸ்னேக வக்தி ஆதர்ஷம் ஆதர்ஷமாக இருந்து ரொம்ப ஸ்பிரேம் ஸ்னேகிதங்கிட்ட தான் எல்லா விஷயங்களும் சொல்லுவான் அவர் மனுஷன் வேறு யார்ட்டையும் பொண்டாட்டினு கூட சொல்ல மாட்டான் சொன்னால் அவன் சந்தேகப்படுவான் சந்தேகம் வந்துடும் மனைவிட்டு கூட சில விஷயம் சொல்ல மாட்டான் ஸ்னேஹிதன் அப்படி இழுந்துட்டான்னா அப்படி அன்யூனுமா இருந்துவிட்டான்னா அப்படி வந்துடுவான் அன்போனிய ஸ்னேகத்துக்கு என்ன லட்சணம் சொல்லியிருக்குனாக்க பாலும் தண்ணியும் போலேன்னு சொல்லியிருக்கு ஸ்னேகலட்சணத்துக்கு பாலும் தண்ணியும் போலே சொல்லியிருக்கும் பாலில் தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது சுத்தமாக பால் கறந்தால் கூட கொஞ்சம் கூட்டு தண்ணி இருக்கும் அதனால தான் சுட வைக்கிறோம் சுட வைச்சோன்னே என்ன ஆகுதுனா அது அப்படியே பொங்கி போக்கி மேலே வரும் அப்படி மேலே பொங்கு பொங்கு வரும்போது ஒரு நிமிஷம் கவனிதா கழு கூட்ட ஆரம்பிச்சிடும் உடனே வரும்போது தண்ணியை தெளிப்போம் அதில் இதை வச்சு ஸ்னேகன் சொல்கிறார் பர்திரகிரி ஷீரோதாத்மதாயனாக தத்தாபுரா தேகிலாக ஆரம்பிச்சு பால் சுட வச்சா அதிலேருந்து பொங்கி வந்து வரும்போது திருப்பி தண்ணி தெளிக்கிறேன் இல்லையோ ஏன் பொங்கித்து ஏன் தண்ணி தெளிக்கிறேன்னு சொன்னார் பாலும் தண்ணி போல ஸ்நேகம் உலகத்தில் யாரும் கிடையாது ஏன்னா ரெண்டு பேரும் இணைஞ்சிருப்பா இறஞ்சிருப்பே தெரியாது ராமலட்சுமாவும் இணைஞ்சிருந்தால் கூட வடிவீட்டில் கொஞ்சம் தெரியும் பாலந்தண்ணி இருந்து வடிவீட்டில் கூட தெரியாது டிகிரி போட்டால் தான் அவ்வளோ கொஞ்சம் தெரியும் அந்தளவுக்கு ஒத்து போகிறான் ரெண்டு பேரும் அவ்வளோ ஸ்னேகமாக இருக்கணும் நண்பர்னாங்கிறதுக்கு உதாரணம் சொல்கிறார் பிற்பாடு என்ன ஆச்சு நெருப்பில் கொதிக்க கொதிக்கொதிக்க நெருப்பு அக்னியில் கொதிக்கொதிக்க தண்ணி குறைஞ்சிப்படுற அப்படியே இழுத்துடும் நெருப்பில் பாலமாக தனியாக இருக்குது அது நாம் உண்டியா போய்ட்டோமே நண்பன் நெருப்பண போயிட்டானே நாமும் நெருப்பப்படுவோம் அப்படின்னு பொங்கி பொங்கி வருதான் அப்படி பொங்கி கோவம்லாம் வந்து இதுக்கு நம்ம நண்பனை விட்டு நாம தான் தனியாக இருப்பானே சொல்லி பொங்கி கோவம் வந்து மேலே விழ வருதான் அப்போ என்ன பண்ணுறோம் தண்ணி போட்டு தெளிச்சா சரியாக வருது நம்மளுடைய நண்பன் வந்து விட்டான் நம்ம கோச்சு கூடாதுன்னு அந்த பழங்காலத்தில் உள்ள தண்ணிக்கு என்ன பண்ணுவோம் பால் பொங்கினா என்ன பண்ணுவோம் அதை கதையெல்லாம் சொல்கிறேன் இப்போலாம் டப்புனு இதை கேஸ் வந்து எல்லாம் பொங்கு வந்துனால உடனே போயிடுவோம் தண்ணி தெளிக்கிற பழகமே போயிடுத்துட்டு அந்த காலத்தில் அடுப்பில் வைப்போம் அடுப்பு இழுக்க முடியாது அதாவது தண்ணி தெளிச்சோன்னா அடங்கிட்டு இருந்தது இப்போ வந்த நாகரிகம் இந்த உதாரணம் சொல்றது கஷ்டம் அந்த காலத்தில் நெருப்பில் வச்சு வளர்த்ததுனால பொங்கி பொங்கி வரும்போது நெருப்பு இழுக்கிறது கூட பொங்கிட்டு போய் பேசிட்டு தண்ணி தெளிச்சு கரண்டி விட்டு ஆட்டி எல்லாம் பழிட்டு இருந்தா அதை வச்சுன்னு ஸ்னேக்ச்சிருந்தான் அந்த மாதிரி பாலும் தண்ணியும் போல இணைப்பிரியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அதுதான் ஸ்நேக லட்சணம் அப்படி இருக்க ஸ்னேகிட்டம் எல்லா விஷயம் சொல்லுவோம் அந்த மாதிரி தான் பகவத் பக்தியில் கூட ஸ்னேகமாக இருந்துகிட்டு பகவானோட தோல்வியாக இருந்துகிட்டு அத்தனையும் கேட்டு பெற்றவர் சுந்தர சுவாமி மூர்ச்சி நம்ம மும்மூர்ச்சிகள் மூவூரில் தேவாரத்தில் சேமத்தில் வருவாள்ல சுந்தரன் ஒருத்தார் அவர் கேட்டு கேட்டு நிறையா வாங்கினார் பொண்ணும் பொருளும் தருவானேன்னு கேட்டு பொண்ணு பொருள் எல்லாம் கூட பகவான் கேட்டு என்ன அவ்வளோ அபிமானத்தோடு இருந்தவர் அதனால தான் அவரை பற்றி பாடும்போ சுந்தரர் பொன்னை பாடினான் ஞான சம்பந்தம் தன்னை பாடினான் என்னப்பண் என்னை பாடினான் அப்பர் சுவாமி பற்றி சொல்லும் பொழுது பொண்ணு பொண்ணும் பாடினான் சுந்தர சுவாமி அது ஓடுது ஒன்று கேட்டு வாங்கிட்டான் தோல்மை பக்தினால ஞானசம்பந்தன் எல்லாத்திலையும் தன் முதிரை வைச்சார் தியாகராஜ சுவாமி மாதிரி ஞான சம்பந்தம் ஞான சமுதம் திருஞான மாதிரி தியாகராஜ சுவாமியோட தியாகராஜா முதிர இதாகத்தான் தியாகராஜ கேட்கணும் அந்த மாதிரி திருஜான சம்பந்தம் ஞான சம்பந்தன் பாடினா வரும் அதனால் தன் பெருமே பாடின்னு கூட வச்சுட்டார் என்ன பண்ணு என்னை பாடினா அப்பர் அது மாதிரி தன் பெயரையோ இவரையோ ஒன் பொருளையோ ஒன்றுமே கேட்கவில்லை என்னை காப்பது நமச்சிவாயமே அப்படியே சொல்லிட்டார் கடலில் தூக்கி போட்டா சுண்ணாமுக்கால் வேலை வச்சா எத்தனோ புத்திரம் வந்தபொழுது கூட என்னை காப்பது நமச்சிவாயுமே என்று டேஷ் போட்டு அவர் சொல்லாமல் நம்பிக்கையோடு பண்ணார் குமாரில் பட்டர்னு ஆதிசங்கருக்கு ஒரு சிஷ்யா இருந்தார் அவர் நல்ல மீமாம்சா சாஸ்திரத்துக்கு முக்கியமான ஆசாமி அவர் இல்லைன்னா இன்னைக்கு விவசமே இருக்க முடியாது பட்ட மதமே தனியாக ஒரு மதம் இருக்குது அவ்வளோ தெரிய படித்து வருவர் குமாரில் பட்டம் பேர் சுப்ரமணிய சுவாமியோடய அவதாரமாக சங்கருக்கா கூட அவர் இந்த பௌத்த மதத்தை அழிக்கணும் சமண மதத்தை அழிக்கணுங்கிறது என்ன பண்ணார்னா பௌத்த மதத்துலேயுமே சேர்ந்து அவரோட எல்லாம் படித்து கிடிச்சு வந்தார் ஒன்னு விஷயத்த கண்டனம் பண்ணுன்னா அந்த விஷயம் முழுக்க தெரிஞ்சால்தான் கண்டனம் பண்ண முடியும் அது வெளியிலன்னு படித்தா கொஞ்சம் தான் வரும் அங்கேயே போய் சேர்ந்து படிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் சில காலம் அவரோட அங்கேயே படித்து அவரே ஆகி புத்த மாதிரியே ஆகி அடுத்த விஷயம் நல்லா தெரிஞ்சு விட்டார் தெரிஞ்ச ஒரு பாடு என்ன பண்ணுறான்னா நிறைய கண்டன உள்ளிட்ட மீமாசகத்தில் பௌத்த மதம் கண்டனம் மாதிரி வேறு எங்கேயும் கிடையாது அவ்வளோ நிறைய அந்த பௌத்த மதத்தை உளுக்க கண்டனங்கன்னு இது என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பௌத்த நாளை நம்மகிட்டே படிச்சுட்டு நம்மளே ஒருத்த கண்டனம் பண்ணிட்டான்னு தெரிஞ்ச வாழ் உடனே அவன் எப்படியா பிடிக்க சொல்லி பிடிச்சிட்டு வந்து ஸ்நேகம் பண்ணிட்டு ப எப்படி ஸ்னேகம் மாதிரி வந்தால் வாழ்னான் வாங்குவோன்னு ஆயுஷ்மான என்ன பண்ண பேசிந்தே ஒரு மலைக்கு போயிட்டான் மலைக்கு மே வரைக்கும் பேசிட்டு போயிட்டே போயிட்டான் பேசிண்டேன் ஏதோ சரியான கருத்தான் யூஸ்மரன் அளவுக்கு ஸ்னே போகிறான்னு வச்சுட்டு போனார் மேலே போனோன்னு என்ன பண்ணா தடாலும் உருட்டி விட்டா அவரை எங்கள் மதத்துக்கு விரோதம் பண்ணியாரு நீ சாக வேண்டிதான் எப்படின்னு சொல்லி மேலேருந்து உருட்டி விட்டா உருட்டி விட்டா அவர் என்ன பண்ணார் செத்து போடுவோம் நான் அவ்வளோ மனையில் வந்தது அப்போ சொன்னார் எதிவேதா பிரமாணந்தே தான் பாடுபட்டேன் அந்த வேத நயமாக இருந்தால் என்ன காப்பாத்து விட்டோன்னார் உ சப்தம் போட்டார் அவர் சாகன அங்கேயும் ரொட்டி விட்டுடு காயம்படலாம் ஒன்றும் காலில் மாற்ற சின்ன காயம்பட்டு அப்போ கூட என்னென்னா அந்த குழந்தைகள் கல்கட்டு கொடுத்தா வாங்கிக்கும் கீழ விண்டு அதை தான் முதல்ல எடுக்கும் இப்போ கூட நான் பார்க்குறேன் குழந்தைகள்கிட்ட கைதறையே கலக்குண்டு கொடுத்தா அதை சாப்பிடத்தீழி கொடுத்தா அதை தான் எடுக்கும் அந்த மாதிரி அந்த பேர் என்ன பண்ணாருன்னா குபாரில் பெற்ற காலில் சூடு அடிப்பட்டுது அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன் நம்ம ஷாக இருக்கவே அந்த நம்பிக்கை வெள்ளம் இருக்கேன் காலில் அடிப்பட்டு இப்படிப்பட்டதுன்னு வந்து அப்படி சொல்லிட்டு எதி வேதா பிரமாணத்தை நீ சொன்ன வேத பிரமாணமா இருந்தாலும் எனக்கு காப்பாற்று உனக்கே சந்தேகம் பிரமாணமா இருந்தாலும் டேஷ் போர்ட அதனாலதான் காய காமிச்சே இருக்குது ஈஸ்வரன் பக்தி நம்ம சந்தேகமே படக்கூடாது நிர்ணயத்தோட தீர்மானத்தோட ஈஸ்வரனுக்காக காப்பாத்தான் நம்மளை காப்பாத்தார் அந்த பக்தி பண்ணார் அப்பர் சுவாமி என்னை காப்பது நம்ம சிவாயமேன்னார் அழுத்தமா தண்ணியிலேன்னு மதந்தற்கல்லாம் சுண்ணாமுகளை மாணிக்க சுவாமி நெருப்பில் வச்சிருந்து வெயிலில் கூட்டு போட்டான் தண்ணி வெள்ளம் வந்து குளிர்ந்துச்சுது அங்கெல்லாம் ஏவகாரம் போட்டார் என்னை காப்பது ரொம்ப சிவா டேஷே போடல டேஷ் பக்தி இருந்தாலே சந்தேகம் தான் சரியான நாஸ்திகம் யாருந்தான் நாசிக்கனும் நாஸ்திகம் இல்லை டேஷ் போடுற பக்கம் தான் சரியான நாஸ்திகம் ஏன்னா அவனுக்கே நம்பிக்கை இல்ல சார் இருந்தால் காப்பாற்ற வேணா சொல்கிறான் அவன் இதை பழட்டான் இது அப்போ அவன் டேஷ் பக்தி போட்டாலே அதை நாஸ்திகம் தான் அந்த மாதிரி குமாரனை பட்டுறதுக்கு அப்படி வந்து அதுக்கப்புறந்தான் அவர் வந்து துஷாக்னியும் அது பிராயசத்துனு பார்த்து பிரயாகக்ஷேத்திர அந்த கங்கா யமுனா சரஸ்வதி மூணு இருக்குங்க அதனுடைய கதையை சோமேஸ்வரர்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது எத்தனை சோமேஸ்வரோ தேவகா எத்தனை மாம் சொல்லி அந்த கங்கா யமுனா சரஸ்வதி அந்த சங்கமத்துக்கு பக்கத்தில் இருப்ப சோமேஸ்வரர் கேத்தத்தில் செஞ்சுப்பட்டார்ன்னா ஆத்மகூதி தோஷம் இல்லைன்னு அந்த துருக் கஷேத்திரம் சொல்லியிருக்கு பிரயாகக்ஷேத்திரத்தை கங்கா யமுனா சரஸ்வதி பிரதானத்துக்கு சொல்லியிருக்கு இவர் என்ன பண்ண அது கிட்டே போனார் அங்கே உட்காந்து நிறைய உமியெல்லாம் வளர்த்து அங்கே புத்தமத்தெலாம் படித்தேன் அப்புறம் கண்டனம் பண்ணேன் என்னை தள்ளி விட்டா அப்படி காலாச்சு இனிமேல் இருந்து பிராயசத்தும் முருத்ரோக பிராயசத்தும் மத துரோக பிராயசம் ஒன்றும் கூடாது மத துரோக பிராயசத்துக்காக நான் என்ன ஆத்மக்தி பண்ணிக்கிறேன்னு வந்தார் நான் அப்போ அது சங்கர் சொல்கிறார் இப்போ உங்கள்கிட்ட வாரம் பண்ணி பிராயமில்லை கண்டனம் பண்ணோம் அதுவும் சரியில்லைன்னு நான் என்ன பண்ணுங்கிறேன் நான் புத்த மன கண்டனம் பண்ணியாச்சு ஒண்ணு வேலையில உங்களுக்கு எங்க மீமம்சனம் தான் சரி பண்ணும் மண்டல மிஷனர்கிட்ட போகிறேன் அப்போதான் அங்கேயிருந்து மஹேஸ்மரிக்கு யோக சக்தி போல பறந்து போய் அவர் வீட்டில் போய் சாத்தப்பட்ட நேரத்தில் போய் உட்கார்ந்து அவரோட வாத விவாதம் பண்ணி அவரை ஜெயிச்சு சன்னியாசியாக்கி சுரேஸ்வராச்சாரிய ஆக்கி பரம்பரை வந்த கதை இருக்கு எதுக்கு சொல்ல நம்பிக்கையோட இருந்தால் கெடுதல் வராது நம்பிக்கை சந்தேகம் இருந்தால் டேஷ் போட்டா அவருங்கிறதுக்கு அப்புறம் நம்பிக்கையோட இருந்தார் நம்ம குமாரபட்டர் இவ்வளோ படித்தவரா இருந்தது இவ்வளோ சாஸ்திரம் படித்தவராக இருந்தாலும் கூட எனிவேதாபுரமானேன்னு போட்டார் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் கூட நம்பிக்கையோடு பகவான் கொடுப்பார் வந்துட்டுனா கொடுத்தா உடனே கொடுக்கலாம் பண்ணாம கேட்கவே நம்மளோட உரிமை கொடுப்பேன் அவரோட உரிமை அப்படி எனக்கு கொடுக்கல என்ன அப்படியாக கொடுத்தா அப்படி இருக்கும்போது டேஷ் பக்தி ரொம்ப அதே பரம நாசி நமக்கு அந்தமாரி ஈஸ்வர பக்தி பண்ணுறதுக்கு அடிப்படையாக இருந்தவர்கள் தேவார்த்து மூவர்கள் அந்த ஐடல் தான் அவள் தான் பிரார்த்தனை பண்ணா ஈஸ்வரனுக்காவே உபாசனை பண்ணி சிவனுக்காகவே பண்ணி வந்துவாள் அந்த ஈசு ஸ்வரூபம் தான் விஷ்ணுவாக மாதிரி அக்ரஹாரம்னு கிராமங்கள் என்ன சிவன் விஷ்ணு கிராம சக்தி மூணு ஜெயின்னு தான் கிராமம் மூணு ஜெயின்னு ஒரு கிராமம்னு வேறு விஷயம் அக்ரே ஹரிச்சு அரோச்சு அக்ரஹாரஹான்னு வாழ்க்கை காலத்தில் கிராமத்தினுடைய ஒரு நிலை எப்படி வந்ததுன்னா சிவன் விஷ்ணு சக்தி இவன் மூணு விஷயம் வந்துது இப்படி ஒரு அக்ரஹனுப்பிலேன்னு ஆரம்பித்தா கார்த்தால் எழுந்தால் எழுந்திருக்கணும் என்ன சொல்றது தர்மசாஸ்திரம் ஸ்ரீஹரிஸ்மரணம் ஸ்ரீஹரி சரணம் ஸ்ரீஹரிசரணும் கார்த்தாலும் நம்மளுடைய பகவான் நம்மளை காப்பாற்றுறது அவரை தியானம் பண்ணு எல்லாம் முடிஞ்சு போய் ஓய்வு பெற போகிறேன் விஸ்ராந்திக்கு போக சாயங்காலம் ஓட்சி அதனால சாயங்காலத்தில் சாந்தி கொடுக்க முடியும் சமாதானத்தை கொடுக்கிற சிவ சிவ சிவ சிவா பண்ணு தினமே பிரதோஷ காலம் பேர் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி தான் மகா பிரதோஷ காலம் பேரு அதனால சாயங்காலத்தில் சிவஸ்மரணும் கார்த்தால் ஹரிஸ்மரணும் வச்சு அக்ரஹாரான் பழங்காலத்திலேந்து ஐடல் அகிரகாரம் ஊர்ல கிராமத்தில் கோவில் நம்மளே அக்ரஹாரம் கார்த்தால ஹரிஸ்மரணும் சாயங்கால சிவஸ்மரணம் இப்படி ரெண்டையும் சேர்த்து வச்சிருந்தோம் இப்படி வழிபாட்டு முறையிலே நமக்கு வாழ்க்கையிலேயே ஹரியும் ஹரனும் கார்த்தால ஹரி சாயங்கால சொல்லி நமக்கு ஒரு வழிமுறை வகுப்பு கொடுத்துட்டா அந்த காலத்தில் அந்த ஐடலை நம்ம மனசால பாவனை பண்ணி தியானம் பண்றதுக்கு அதான் கலவு பக்தி ரேவ இந்த பக்தி சரியா இருந்ததுனால் பக்தி நிலைச்சி இருக்கும் அதில் டேஷ்போர்டாக பக்தியாக இருந்தால் இன்னும் நல்லா அந்த மாதிரி பக்தி அடிப்படையாக வச்சிக்கிண்டு அவர்களுக்கு ஏற்பட்ட கர்மாக்களை ஒழுங்கா பண்ணிருந்தமானால் அப்போ என்ன கிடைக்கும் மனசுக்கு சுத்த சுத்தி சமாதானம் இதெல்லாம் கிடைக்கும் அந்த கண்ணாடி ஒன்று இருக்குன்னா அதில் அழுக்கெல்லாம் படிஞ்சது தான் தெரியாது அந்த அழுக்க நான் சுத்தமாக தொடச்சிட்டுருன்னா நம்ம மூஞ்சியெல்லாம் என்னா தெரியும் அதுபோல் ஆத்மா ஹிரயத்துக்குள்ளே இருக்குன்னா அதுக்கு தெரியல ஏன்னா அவ்வளோ அழுக்கு படிஞ்சிருக்காரு மாம்சங்கள் அகங்காரம் துவஷம் காம குரோகம் எத்தனை இல்லாமல் நினைக்காத எண்ணங்கள்லாம் நமக்கு நிறையா வருது பார்க்காத எண்ணங்கள்லாம் நிறையா வருது பார்த்துருந்த விண்ணப்பம் நமக்கு தெரியும் மாற்றிக்கலாம் நம்ம நினை பார்க்காது கேட்காது பல விஷயங்களும் மனசில் நிறையா வருது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அனாதி வித்தியாசம் சம்சார் வாசனையான்னு அனாதிகாலத்துல வந்து அவித்யா வாசனை ஹிரதயத்தில் இருக்குது அது போகணுன்னா பித்ததே ஹிருதய கிருந்தி சித்தந்தே சர்வசம்சையாக ஷீயந்தே தாஸ்ய கர்மானி தஸ்மின் திருஷ்டே பராமரி ஆக அத்தனை பாவம் போகணும் அத்தனை சம்ஸ்காரும் போகணும் அத்தனையும் போகணும்னா அவ்வளோ வேலை பண்ணணும் அப்போ தான் சித்தசுத்தி கிடைக்கும் சித்தசுத்தி கிடைச்சா என்னாகுன்னா சொருக்கும் தானாக தானாக தெரியும் அந்த சித்தசுத்தி தெரியற வரைக்கும் இத்தனை வேலை நம்ம பண்ணணும் ஞானத்துக்கு வர்றதுக்கு அறிவு இது ஞானங்கிறது அறிவு அந்த அறிவுங்கிறது எப்படின்னா கண்ணால் பார்த்தா தெரியும் அதுபோல் ஆத்மாவுக்கு தெரியக்கூடியது கிட்டகருன்னு தெரியக்கூடியது அந்த வசு தெரியறதுக்கு என்ன பண்ணணும் முதல்ல இந்த தேகத்தை தான் நாம் நாம் தான் வச்சோம் அவருந்தான் சார்வாக வாரி கண்டதையே காட்சி கொண்டதையே குலம்னு ஆக தேகத்தான் நான் நீ யாரா நான் தான்மா பேர் என்னென்னா பாலாஜிம்மா இவ்வேர் யாருன்னு பாலாஜி யாரா பாலாஜி நான் தான் சுவாமி பேர் வச்சால் தெரியாது அத்தனை ஒரு பழக்கம் அந்த அகங்கார சின்ன வயசுலேருந்தே நான் நான் நான் தான் இந்த உடம்பை பார்த்தே நான் தான் இருக்குது உடம்பு எத்தனை இருக்கும் ஐம்பது வயசு இருக்கும் நூறு வயசு இருக்கும் ரெண்டு வயசு இருக்கும் ஆக போய் கூட இருக்கக்கூடியது எது ஆத்மஸ்வரூபம் தான் ஒன்று இருக்கும் பாக்கெல்லாம் போயிடும் நானும் தேகா நம்ம இந்திரியாணி கண்ணு காது பூக்கல்லாம் இருக்குது அது மூணு கூட இருக்காது நடுப்பு கண்டு போய்டும் காது சீடாக போடும் கண்டு போடும் எல்லாமே போயிடும் சரி இருபது ஐம்பது மூணு இது மத்தியமே ரிப்பேர் ஆகி ஆப்ரேஷன் காது போய் கண்டு போய் இப்படி ஆகிடும் ஆனால் என்ன சொல்கிறோம் என் கண்டு ரொம்ப நன்னா இருக்கு பாரு என்ன தாமரபட்சமே ஜோரா இருக்குமா என் காது நன்னா கேட்கறதுங்களா எல்லாருலேயும் என்னது நானுங்கிற என்ன நான் நீ காது தோடு போண்டிருக்கேன் என் காது நன்னாக இருக்குது இதிலெல்லாம் கூட அகங்காரம் அபங்காரம் எல்லாருமே கண்ணு காது பூக்கு எல்லாருலையும் இருக்குது உடம்பை ட்ரெஸ் பண்ணிருக்கேன் இவ்வளோ ஜோரா இருக்கேன் பாரு இதெல்லாம் தேகத்தையும் இந்திரியங்களையும் நம்ம வந்து நான் நான்கிறதால நம்ம ஆக இதெல்லாம் இல்லைன்னு எப்படி பண்ணணும் வெறும் ஈஸ்வர பக்தி வேலை வராது ஈஸ்வர பக்தின்னா ஈஸ்வர பிரசாதம் கிடைச்சி சித்த சுத்தி கிடைக்கும் மனசமாதானம் இது எப்படி வரும் விசாரம் பண்ணணும் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா இது இல்லை அது அப்படி ஒன்று ஒன்றா விசாரம் பண்ணி தள்ளுபடி பண்ணால் எது இல்லைங்கிற பிற்பாடு பாக்கி நிற்கிறதோ அதுதான் ஆத்மா ஆத்மா எதுன்னு சொல்லாது உபருஷத்து ஆத்மா எதுன்னு சொல்லிட்டு தான் அவன் எடுத்து ஒரு வஸ்துவாயிடுவேன் அதனால அதை போய் இருக்குதுன்னு சொல்லாது ஆனால் பாக்கி என்ன பண்ணுவோம் அதெல்லாம் இல்லை இல்லைங்கிறான் அதுதான் ஆதிசங்கரை சொல்லும்பொழுது ஆத்மாவை சொல்லும் பொழுது ஏதான் அருந்ததி தர்ஷன நியாயனங்கிறார் கல்யாணம் ஆன்மொழியை பிடிச்சா வேதாந்த ஆரம்பிச்சுடுறான் அங்கேயே கல்யாணம் கோயன் வந்து அருந்ததி உண்டு இப்போல்லாம் போயிடுலாம் எங்கேயோ வைக்கிறது எங்கேயோ போயிட்டுருக்கு அம்மி மிதத்திலும் அருந்ததி காமிக்கிறது முக்கியம்னு சாண்டுவா அந்த காலத்தில் பாட்டே பாடுவாள் அந்த அருந்ததி காமிக்கிறதுனா அருந்ததி வசிஷ்டருடைய பத்தினி சிறூடாக இருப்பாள் நட்சத்திர படத்தில் இருக்கா வசிஷ்டர் இருக்கார் அருந்ததியெல்லாம் இருக்கா அவளை காமிச்சா அந்த அருந்ததி வசிஷ்டர் எப்படி இருக்காளோ அது போல் அந்த தம்பதிகள்ட்டிருப்பாங்கிறதுக்காக அந்த தரிசனம் பண்ணி வைக்கிற பழக்கம் பழங்காலத்தில் கல்யாணம் ஆனவொடனே சாயங்காலம்ல அது கண்ணுக்கு தெரியாது அதுக்காக பண்ணோம்னா அந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் பெருசா இருக்குறதெல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி ஆமா அது பார்த்தேன் அதை பார்த்தீங்க அது இல்ல அது இல்ல அதுக்கு பண்ணுறாரு அது இல்ல அது இல்ல இருக்கு அப்படி ஒன்னு காமிச்சு காமிச்சு அது இல்ல அது இல்லையே சொல்லிட்டோம் கடைசியா சூட்சமா ஒன்று இருக்குமே அது பக்கம் இல்ல இருப்பார் அதுதான்பா பெருசெல்லாம் சொல்லி சொல்லி காமிச்சு இல்லையே இல்லையே சொல்லிட்டு கடைசியில சூட்சம் ரூடு மினுபு இருக்கும் ஆஹ் அது பக்கத்துல திருடு மினுதா அதுதான்பா அந்தமாரி தல்றது இருக்க தல்றது தான் ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கே தவிர இதுதான் சொல்கிறதுக்கு ஆத்மாவில்ங்கிறது அது சங்குறார் நிறைய உதாரணம் பிரம்முசூத்திர பாஷத்தில் அருந்துஜய் நியாயம்னு சொல்கிறார் அருந்துணையை காமிக்கிறது எப்படி அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி சூட்சமாக உள்ளது இதுதான் தெரியுதுங்கிறேன் அதுதான் சொல்கிறேங்கிறதோ அது போல தள்ள தள்ள தள்ள தள்ள சூட்சமாக தண்ணத்தானே தெரியும் இப்போ உடம்பு சூ ஆத்மா தூடுக்க அண்ண ஒரு அடி யான் அணுக்காட்டுன்னு அது எப்படி தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ ஒரு சூழல் உடம்பு வச்சுக்கிட்டு அதனால இந்த சூழலத்தில் தான் நம்ம என்ன நினைக்கிறோம் சூழல் உடம்ப நான் தான்ங்கிறோம் இந்த நான் தாங்கிறத உள்ள ஈகோ எல்லாத்துலேயும் இருக்குது உத்தியோகத்தில் ஆரம்பித்தா வியாபாரத்தில் ஆரம்பித்தா லோகீகத்தில் ஆரம்பித்தா அரசியல் ஆரம்பித்தா எல்லாத்துலேயும் ஈகோனால தான் ப்ராப்ளமே வேதாந்தத்துக்கு அதான் ப்ராப்ளம் உலகத்துக்கு அதான் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் ஈகோ தான் ப்ராப்ளம் ஈகோ வாயின்னு சொல்கிறோம் நம்ம சாமானிய உலக வாழ்க்கையே ஈகோங்கிறோம் ஆத்மஸ்வரூபத்துக்கு அசல் ஈகோ போனா தான் வரும் அது ஈகோ போகிறது தான் எப்படி இருக்கும் ஆனா அது நான் எதன்குமோ அது இருக்காது உடம்ப போய் ஈகோ நான் தான் நினைக்கிறோம் நான் தான் பண்ணேன் நான் தான் சம்பாதிச்சேன் நான் தான் பண்ணிட்டேன் அந்த நான் அது கிடையாது அது இல்லாம இருக்குது சுலபமா ஆதிசங்கர் கோஹம் குத ஆயா ஜனனி கோமே தாத்தி பரிபாவைய சர்வம் அசாரம் விஸ்வம் செக்வா சொன விசாரம் சுலபமாக ஆதிசங்கர் பஜகோபிந்தை தெரிஞ்சு ஸ்லோ எல்லாரும் பாட்டு பாடிட்டு இருக்கோம் தன உட்கார்னு கேட்டா அது எவ்வளோ அழகா வேதாந்தத்தை கொண்டு வச்சுட்டா இருக்க வேதாந்த பாடமே படிச்சுட்டு இருக்கோம் நம்ம அந்த பாட்டும் பாடிட்டு இருக்கோம் ஆனா நம்ம தத்துவம் தெரியாம பாடிட்டு இருக்கோம் ரொம்ப சுலபா சொல்றேன் கஸ்துவம் நீ கோஹம் நான் யார் கஷ்டம் கோஹம் குதா யாதா எங்க இருந்து கோஹம் குதா யா தா காமே ஜனனி உங்க கோமே தாத்தா இதை நீ பரிபூர்ணமா விசாரிச்சேன்னா உன் சொல்பம் தானா தெரியுங்க என்ன அர்த்தம் இருக்க நீ நீனு சொல்ல அது யாருன்னுன்னு பார்த்தா அதுதான் ஆத்மஸ்வரூபமாக இருக்குது நான் தான் சொல்லிட்டு இருக்கோ அதுதான் ஆத்மஸ்வரூபமாக இருக்குது அதுதான் தத்துவம் மசி பேரா சொல்கிறேன் நீயா யார் இருக்கோ அதுதான் ஆத்மா நடிச்சுக்கோன்னு சொல்கிற தத்துவம் மசின்னு மசி நீ தான் நானாக ஆகிறான் நான் தானே சாமானியாக கேட்கும் நீ யாருக்கிறோம் நான் பாலாஜிமா அப்போ நீ கேட்குற யார் அந்த பாலாஜிங்கிற பெயர் தான் பலி சொல்கிற அவனும் பாலாஜி அத நீ கேக்குற எந்த பாலாஜியும் நான் பாலாஜி எங்க இருக்க ஒரேத்துக்குள்ளதான் நீ நானே இருக்கு நமக்கு அந்த சவளும் தெரியாது பேச்சு வழக்கத்துல இருந்தே கண்டுபிடிச்சு பார்த்தா யாரோ ஒருத்தரமே நீ கேட்கறையோ நீ யாரா நான் பாலாஜிங்கிறான் நீ நானும் சொல்ற யாரு ஒரு ஆள் தான் ஒரு இடத்துல இருந்தா நீ நானே இருக்கு அதுதான் ஆத்மஸ்வரூபம் அது பெரிய தத்துவ சொல்லிட்டு தத்துவ பசி நம்ம வாழ்க்கையில் தஞ்சு கூடவே நானும் அந்த மாதிரி அதுலேருந்து ஆரமி அப்பதான் புரியுது கஷ்டம் கோஹம் குதா ஆயாத்தோ கல்யாணம் இருக்கு பாம்பேல இருக்கா கேரளாவில் இருக்கா அங்கேயும் கல்யாணம் பண்ணிக்கிறான் போறான் என்ன சம்பந்தம் என்னன்னு தெரியல கோத்தல கூடாங்க சம்பந்தம் தெரியல இருக்கு மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்புறம் என்னாச்சு அவா்டே இன்னொரு குழந்தை பார்க்குறது அவர்ட்டு இன்னொரு குழந்தை இப்படி வந்து எங்கே எங்க வந்து பார்த்தா சம்பந்தமே கிடையாது இப்படி தீர்மானம் விசாரம் பண்றது அதுதான் கஷ்டம் கோகம் குதா யாத்தா காமே ஜனணி கோமே தாத்தா இது பரிபாவை இதை பற்றி சிந்தனைப்பட்டு இருக்குன்னா போகிறோம் அது வந்து நேரம் பார்க்க முடியாது தேங்காய் நேரம் இருக்கா பார்த்தா கண்ணால் தெரிஞ்சிடும் இந்த ஆத்மா பிரத்யட்சமாக இருந்தாலும் கண்ணால் தெரியாது உள்கொள்ளால் தான் தெரியும் விசார மூலமாக தெரியும் ஏன்னா விசாரங்கிறது அறிவு அறிவு மூலம் வேணும்னா அறிவு மூலமாக விசாரிச்சால் தான் போடியும் கண்ணால் பார்க்கலாம் ஐடியலாம் பார்க்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மஸ்வரூபத்தை கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் அறிவு மூலமாக அறுத்துக்குள்ள அறிவுக்கு என்னென்னா கண்டு போகாது அறிவுக்கு அறிவு மூலமாகவே விளக்கம் வரணும் தடுவு வரணும் அந்த புத்திக்கு தடுவு வர வரை நானாக நீ யா புத்தி மூலமாக விசாரிக்க விசாரிக்க ஆகும் அது இல்லை நான் இல்லைன்னு சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல அறிவு இல்லை அறிவில் என்னென்னலாம் படம் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டா பிஜி நிற்கிறது ஆத்மஸ்வரூபம்னு வரும் ஆக விசாரம் தான் ஞானத்துக்கு முக்கியமாக ஞானத்துக்கு சாதனம் பக்தி தியானம் யோகம் தானம் தர்மம் என்ன உண்டோ எல்லாம் அதுக்கு அது என்ன பண்ணணும் சித்தசுத்தி கொடுக்கும் மனசுக்கு சமாதானத்தை கொடுக்கும் என்ன பண்ணணும் விசாரம் பண்ணணும் எது ஆத்மா எது அனா ஆத்மா விசாரம் பண்ணணும் விசாரம் பண்ணுறது மூலமாகத்தான் நமக்கு ஒரு வஸ்து தெரியும் வஸ்து கர்ம கோட்டி பிகிங்கிறார் விவேகிற வஸ்து ஒன்று இருக்குதுன்னு தெரியணுமானா அதை விசாரித்தா தெரியுமே நூறு கணக்கான கருமா பண்ணாலும் புயல் படாதுன்றார் அந்த மாதிரி தமிழ் வசூல்னா புத்தியில் போகிறது இது தேங்காய்தான்னு கண்ணால் பார்க்கறது புத்திலையும் உழுறது இது தேங்காய் இது தேங்காய்தான் இதை போய் வேறொரு பொருளாக பாருன்னா கண்ணு பார்க்காது ஆனால் மனசு நினைக்கும் தேங்காய் இனி வந்து மாம்பழமாக நினைச்சுக்கோன்னா நினச்சி பார்க்கும் மனசால் ஆனால் புத்தியில் ஏறுமா ஏறாது தேங்காய் தேங்காய்னா புத்தியில் அந்த நினைச்ச பார்க்கறதுக்கு அது உபாசனை தீர்மானப்படுறதுக்கு புத்தி அது ஜானம் ஆ உபாசனை எப்படி வேணுன்னா பண்ணலாம் ஆனால் அறிவு ஞானங்கிறது தெளிவாக வரக்கூடிய புத்தியில் தான் வரும் அதனால தான் விசாரம் பண்ணுன்னா தேங்காய் போய் மாங்காய நினைனா நினைக்கலாம் ஆனால் தேங்காய் தேங்காய் தான் மாங்காய் மாங்காய் தான் அது எப்படி தெரியும் புத்தியில் தான் தீர்மானம் தெரியும் மனசால் நம்ப அதேங்கலாம் மனசு எதை வேணால் கல்பனை பண்ணணும் ஆனால் புத்தி தான் தீர்மானம் பண்ணணும் புத்தி தீர்மானம் அப்படியே நடந்துக்கோ மனசு படிக்காத நடந்துக்காதே ஏ மனசு எப்படி வேணாலும் அன்றைக்கி தோடும் எதே யார் எப்படி வேணாலும் எனக்கு தோடும் ஆனால் புத்தி தீர்மானம் எதுவோ அதுதான் நிஜமான தீர்மானம் அதுதான் அறிவுருடைய பரிபாக்கம் பரிணாமம் அதுதான் அறிவுருடைய நிலை ஆக அறிவுடைய நிலை எதுவோ அது விசாரம் என்ன போமே தவிர ஒருத்தன் இருட்டு இருட்டு இடத்துல ஒரு பெரிய தூடு நிற்கிறது அதுக்கு எல்லாம் கட்டியிருப்பான் அந்த விவசாயத்தை பண்ணால் பூமியில் பார்த்தா அவர் பொம்மை வச்சுருப்பான் இந்த காக்கா குருவில் வர பயன்படுத்து வச்சுருப்பான் அது பார்த்தா மனுஷமதி தோடு குவாண்டலுக்குலாம் பொம்மை கணக்கு கிழிஞ்சலை பார்த்து வெள்ளின்னு தோடுற நமக்கே அது எப்படி தெரியுது கண்ணால் பார்த்து தெரிஞ்சு படம் தெரியுது கையில் எடுத்து பார்த்தாலும் தெரியுது ஆக விசாரிக்கிறோம் இது கிழிஞ்சலா இல்லையா கிழிஞ்சல் தான்னு திருவண்ணும் அதனால் ஆத்மஸ்வரூபம் தெரியும்னா கூட விசாரித்தா முடியுமே தவிர பொ கடவுள் நம்பிக்கை மாதிரி போக முடியாது நம்பிக்கை வேதம் அதை கூட விசாரம் இனி சேர்ந்துருக்குதுன்னா நமக்கு மற்ற வைஷ்ணா துவைதம் துவைதம் எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை மாத்திரத்தோடு போடுவா விஷ்ணு பக்தி பண்ணால் மோஷம் கிடைக்கும் சிவபக்தி பண்ணால் கைலாசம் கிடைக்கும் நம்பிக்கையோட மாத்திரம் போடுவா ஏன்னா இங்கே ஐடலை பார்க்குறா ஐடல் தான் தேவி போகிறான் நமக்கு ஐடலு உண்டு அது பக்திக்கு ஆதாரமாக மன சமாதானத்துக்கு சித்தசுத்திக்கு நம்ம பாவமக்களை கழிச்சு கொடுறதுக்கு அதுக்கெல்லாம் ஐடல் போகணும் கடைசியில் ஐடுகளோடு நிற்கல விக்கிரதத்தோடு நிற்கல அதுக்கெல்லாம் மூலகாரணமாக இருக்கும் ஆத்மா அங்கே போகிறோம் அந்த ஆத்மா எப்படி இருக்குது நிர்குணம் நிராகாரம் சாந்தம் அத்வைதம் பரமசாந்த சுரூபம் சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் சம்பந்தே ஆத்மா சபிகேயா அந்த சுரூபம் எல்லாத்தையும் காலிலும் வேல் அதுதான் உயர்ந்த சுரபம் ஆத்மஸ்வரூபம் அதுதான் சுத்தமாக இருக்குது பாக்கி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கலஷம் பரமேஸ்வரர்கிட்ட கூட ஒரு சந்த கணங்கை தெரியுது சந்திரன பார்த்தா கூட அதில் ஒரு கழகம் தெரியுது எந்த ஐடல் இருந்தாலும் நாங்கள் ஏதாவது புராண கதையில் ஏதாவது விவகாரம் புராண கதையில் ஐடல் எதுவுமே இருக்குது ஏன்னா சுவாமிகிட்டே எப்படி இருக்கேன் ஐடல் வந்தாச்சு யாராக தான் சுவாமி என்ன மனுஷனாக வந்தாங்க மனுஷனாக இவன் புத் அது வந்து லீலைகளுக்காக பண வேடி இருக்குது ஆக சில விவகாரம் பண்ணி தான் ஆகணும் ஐடலில் ஈஸ்வர் ஸ்வரூபத்தில் இவன் தனக்கு தெரிஞ்சோ தெரியாமல் இதுவே தப்பு ஆக ஐடல் எங்கே வந்தாலும் அங்கே எதாவது தோஷம் வரும் ஐடல் இல்லாமல் மட்டும்தான் தோஷமே வராது அதனால் ஐடல் இல்லாத சுரூபம் எது ஆத்மஸ்வரூபம் தான் அங்கே தான் நிர்குணம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவர்த்தியம் நிரஞ்சனம்னு சொல்லக்கூடியது அங்கே வரும் அது படி எப்படி அறிஞ்சு கொடுக்கணும் நம்ம ஞான மூலமாக தான் அறிஞ்சு கொடுங்க ஞானம் எங்கேன்னா என்னது இது அறிவு அந்த அறிவுக்கு என்ன வேணும் விசாரம் பண்ணணும் நான் உடம்பு நானா புத்தி நானா மனசுனானா தேகம் நானா உறுப்புகள் நானா சோப்பனம் தூங்குறேன் அது நானா இல்லைன்னு ஒழுன்னா விசாரிச்சினே வந்தால் அது இல்லை அது இல்லை தூ ஏன்னு தான் ஊசிட்டு போது நான் தான் சொல்கிறோம் தூங்குகிறோம் தூங்கப்படுற பாடும் கூட நல்லா தூங்க தூங்குகிறோம் தூங்க எழுந்த ஒரு பாடன்னு சொல்கிறோம் நான் நான் தூங்கிவிங்குறான் எல்லா ஊருக்கும் அடையும் கிடக்கு ஒன்றுமே தெரியல எல்லாம் அடையும் கிடக்கு நான்குன்னு கூட தெரியாமல் இருக்குது எழுந்த ஒரு என்ன சொல்கிறான் நான் நன்னாக தூக்கினேன் அப்பவும் தூங்கத்தில் கூட இருக்கக்கூடிய நான் இருக்குது எழுந்த ஒரு பாடு நான் நன்னாக தூக்கினேன் ஆகா மூணு காலத்திலும் உள்ளது எது ஜாக்கிர சோப்பரம் சுப்பு சுற்றி மூலியும் மூச்சு போது சோப்பரன் கழிவு தூக்கத்தில் இது நான் உண்டுதான் சரீரம் இருக்கும் போயிடும் ஆனால் நான் அதெல்லாம் சோப்பரம் கண்டேங்கிறான் நான் வரும் பூச்சின்னு நான் வரும் தூங்கும் நான் வரும் மூன்று காலத்துலேயும் உள்ள தொடர்ந்து நான் நான் இன்னைக்கு ஜூரமாயிருந்தேன் அதுக்கு ஒரு நான் வரும் நான் இன்னைக்கு சொஸ்தமாயிட்டேன் அதுக்கு நான் வரும் நான் நீ கடன் வாங்கினேன் அதுக்கு ஒரு நான் சப்ஜெக்டுகள் மாறும் ஆனால் நான் மாறாது பல காரியங்களை பண்ணுவோம் அங்கே எல்லாத்துக்கும் கூட கூட வரும் ஆனா நான் ஒன்று கூட மாற்ற எல்லாத்துக்கும் காரியங்கள் மாறும் காரணம் நாங்குது மாறாது காரியங்கள் பல நிமிஷமாக மாறும் நாங்கு மாறாம எல்லாத்தையும் கண்டினியூவா வரும் ஆக என்ன ஆறுது காரியங்கள்ல காரியங்கள்லாம் மாறி மாறி போகக்கூடியது காரணம் நாங்கிறது மாறாதது மூன்று காலத்திலயும் வராது இன்னைக்கு மாத்திரம் இல்லை ஜாகிர சுப்பி இறந்த காலம் நிகழ்காலம் இருந்தாலும் எத்தனை ஜென்ம ஜென்மம் எடுக்குவா நாங்கிறது இப்போது திண்டையும் இருக்கும் பிறந்த முடியும் சொல்லுவோம் நான் தான் கத்துறது அதனால எப்போ பார்த்தாலும் நான்குறது எப்போது இருக்கிறதுனால அந்த நாங்கிறது எதுவும் தெரியாதனால நான் ஒரு கூட திண்டை நம்மக்கிட்ட அறியாமல்னால ஞானிகளுக்கு ஞான்கு வர முடியாது ஏன்னா நான்கு அகங்காரம் அஞ்சா தான் அவன் ஞானியாகவே ஆக முடியும் அதனால வைஷ்ணவ சம்பிரதாயம் சொல்லுவாதுக்கா மரியாதையை கோரமாக சொல்லிப்பான் அப்படியே தாசன் சொல்லிப்பாது நான் சொல்லிக்கூடாக்கிறதுனால அடியேன் தாசன் மரியாதை சொல்லிப்பேன் அங்கே கூட அடியேன் தாசன் சொல்லும்போது தாசனுக்கிட்ட நான் வந்துடுச்சு பக்தியில் சொன்னாலும் கூட அடியேன் தாசன் நடத்த நான் தான் நடத்தங்க நான் அகங்காரசனோட தாசன் சொல்லும்போது தாசன் இவன் தான் ஆறுது இல்லையா அந்த மாதிரி பக்தி சம்பிராயத்தில் அடியேன் தாசன் சொல்கிறேன் எப்படி இருந்தாலும் நான்கிறது வந்து உலக வாழ்க்கைக்கு இதுவையாது நான் அதெல்லாம் செஞ்சால் தான் முன்னேற முடியும் நான் ஒன்று செய்யலைன்னா முன்னேறவே முடியாது நான் வந்து வேதாந்த பாடம் கேட்கணும் பூஜை பண்ணணும் கோவிலுக்கு போகணும் காரியம் பண்ணணும் நாங்கள் இருந்தால் தான் உலக வாழ்க்கை நடத்த முடியும் அது பிரவர்த்தி மார்க்கம் பிரவிறத்தி மார்க்கத்துக்கு நான் என்னென்னா பாரமே பண்ண முடியாது அது இருந்தால் தான் எல்லா காரியம் பண்ண முடியும் நிவர்த்தி மார்க்கத்துக்கு நான்கிற சுரூப்பை தெரிஞ்சது எது நான்கு தெரிஞ்சுட்டு இருந்தாக்க அப்போ கிடைக்கும் ஆக பிரவருத்திக்கு நான் இன்றிரியாதது நிவிற்த்திக்கு நான் இந்தியமையாதான் இருந்தாலும் அந்த நானோடய உண்மையான சுரூப்பை தெரிஞ்சுட்டோம் போனால் ஞான அதோட நமக்கு சாந்தி அமைதி சந்தோஷம் கிடைக்கும் பிரவிறி மார்கத்தில் நமக்கு நான் இந்த முயற்சி பண்ணேன் அதை பண்ணேன்னு பண்ணாதான் நமக்கு பலனே கிடைக்கும் ஒன்றுமே பண்ணால் நான் பாட்டு உட்காந்து நான் பிரவிறி பண்ணினா ஒன்றுமே வராது உலக வாழ்க்கைக்கு நான் என்பது வேணும் அதனால் பெரிய அகங்காரமாக ஈகப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் உடனே தேவை இல்லைன்னா வராது நிவிற்த்தி மார்க்கத்துக்கு நான்கிறது இருக்கோம் ஆனால் நானுடைய நிலையை என்னன்னு பார்த்தாக்கா இந்த தேகமோ உடம்போ உறுப்புகளோ இதெல்லாம் இல்லை ஜாக்கிரத்தோ சொப்பனோ சுஷூத்தியோ இதெல்லாம் இல்லவே இல்லை ஞான சுருமா இருக்கோ அதுதான் நாங்கிறது தெரியும் அதனால இதுக்கு விசாரங்கிறது நமக்கு இன்றியமையா ஆசை அதனால விசாரம் தான் நமக்கு அடிப்படையானது விசாரணை என்ன வீட்டில் பண்ணுற க கவலைப்படுற விசாரம் இல்லை இது இல்லை அது இல்லை அது இல்லை அது அந்த யோசிச்சு தீர்மானப்படுற விஷயந்தான் விசாரம்னு வச்சா உலகத்தை வாழ்க்கை இருக்க இது வேற அந்த விசாரம் அதே விசாரம் அப்படின்னு இது ஆத்ம விசாரம் ஆத்ம விசாரம் ஆத்மா எது அனாத்மா எது ஆத்மஸ்வரூபத்தின் நிலை என்ன நித்தியம் எது அதித்யம் எது சாஸ்வதம் எது சாஸ்வதம் இல்லை ஆனந்தம் எது துக்கம் எது புண்ணியம் எது பாவம் இதை பற்றி தீர்மானம் அதுதான் அந்த மாதிரி ஆத்மஸ்வரூபத்துக்கு ஞானம் வரத்துக்கு விசாரம் இன்றைய ஆகுதுன்னு அப்ரோஷான் பூதியில் வினா ஜானம் விசாரேன அந்நிய சாதனை யதா பதார்த்த பானம்ஹ் பிரகாஷினு வினா கோச்சிட்டு இந்த இடத்துல ஒரு தேங்காய் இருந்ததுன்னா வெளிச்சம் இருதா தெரியும் ஆக அஜானத்தில் இருந்தால் நமக்கு விஷயம் ஒன்றும் தெரியாது ஞானம் வந்தால் விஷயம் தெரியும் ஆக பொருள் தெரியறதுக்கு எப்படி ஒரு ஒளி வேணுமோ அதுபோல ஜானம் அறிவு இருந்தால்தான் நமக்கு ஆத்மஸ்வரூபத்தை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறார் அது எப்படி தெரிஞ்சுக்கொள்ள முடியும் பொருள் வெளிச்சம் இருந்து தெரிஞ்சா தான் தெரியலன்னா புரியாது அது புத்தி நிஷ்டம் விசாரங்கிறது என்னன்னா அறிவு அறிவு எங்க இருக்கு புத்தியில் இருக்கு புத்தி தெளிவா இருந்தால் ஞானம் கிடைக்கும் சொன்ன கோகம் கதவிதம் ஜாதம் கோவா கர்த்தாசி வித்யதே உபாதானம் கிமஸ்தீக விசார சோசா இந்த மாதிரி விசாரம் பண்ணோம்னா அது கிடைக்கல இது கிடைக்கல இது கிடையாது விசாரம் அந்த நம்ம வாழ்க்கைக்கு விசாரம் இல்லை இங்க விசாரம் என்னன்னா கோகம் நான் யார் என்பதுதான் கதம் இது இந்த உலகங்கிறது என்ன இதான் கண்ணுக்கு நேர் தெரியுது இதிகிருஷ்டம் கண்ணுக்கு நேர் தெரிவிதோ இதம்னு பேர் இந்த உலகம்லாம் என்னது அப்படின்னு கேட்கணும் கதம் ஜாதம் எப்படி இந்த உலகம் வந்தது கோவா கர்த்தா இந்த உலகத்தை படைச்சவன் யாரு உபாதானம் கிவஸ்தீக ஆக இந்த உலகத்தை படைத்தவன் யார் இது காரணமாக யார் இதை பற்றி அதுதான் விசாரம் பேர் அதனால் உலகம் எப்படி வந்தது யாரால் படைக்கப்பட்டது நாங்கிறது யார் இந்த பிரபஞ்சங்கிறது யார் இது யாரால் படைக்கப்பட்டது எப்படிப்பட்டால் படைக்கப்பட்டது அவருக்கு பேர் என்ன அவருக்கு ஜோலி என்ன எப்படி படைக்க ஆரம்பித்தார் இதை பற்றி சிந்தனை பண்ணி விசாரம் பண்ணுறது இருக்கு அதுதான் விசாரம் விசாரம்னு பேர் அந்த ஒரு வஸ்துவை தெரிஞ்சுக்கணுமானால் அதுக்கு தடையாக உள்ளதெல்லாம் அந்த வஸ்து தெரியும் அந்த மாதிரி தடையா உள்ளத்தை அஜ்யானத்தை பற்றி விஷயங்களை நிறையா விசாரிக்கிறது அதுதான் விசாரம் ஞானத்தை பற்றி விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அஜானத்தை பற்றி விசாரங்களை பண்ணி பண்ணி முடிவு பண்ணாலே ஞானம் சொதப்பிரகாசம் பருண் கோஹம் கதமிதம் ஜாத்தம் கோவா கர்த்தா சே உபாதானம் கிமஸ்தீக விசார கோயமிதுஷா நாகம் பூதகணஹா பஞ்சமூசி சேனம் நான் இல்லை நம்ம என்ன பிரித்திவி மண்டு ஜலம் காற்று வாயு தைரீஸ் ஆகாயம் இதுதான் பஞ்சபூதம் இதை சேர்ந்து உடம்பு இருக்கேன் இதுதான் நாம் நினச்சிருக்கோம் மோதல்ல என்ன ஆரம்பிக்கணும் நாகம் பூத கணகா நான் அதை சேர்ந்தவன் நல்ல நாகம் சட்சக்கணகா கண்ணுக்கு அது பூக்கு உறுப்புலாம் இருக்குது அதை சேர்ந்தவன் நான் நான் என் கண் நான் தெரியுது என் காது நின்னா கேட்கறது என் வாய் நான் பேசுறது என் வாய் நல்லா சாப்பிட்றது இதெல்லாம் எல்லாத்துலேயும் நான் சொல்கிறோம் நான் நல்லா சாப்பிட்டேன் நல்லா பேசினேன் எல்லாத்துக்கும் நான் வருது அதனால் உறுப்புகளை சேர்ந்ததும் நான் அல்லேன்னு புரிஞ்சுக்கொள்ளு என்ன காரி மாறிட்டே இருக்குது நான் தானே எல்லாருமே கண்டினியூவாக இருக்குது அதனால் மாறுறதெல்லாம் நானாக இருக்க முடியாது ஏதன் விலட்சணா கஷ்டத்து விசாரகா கோயம் ஏதுஷா இப்படிப்பட்ட என்ன ஒரு நிலம் உண்டோ அதை பற்றி விசாரிக்கிறது இருக்க அதான் விசாரம் விசாரம்னே பேர் அதனால் நம்ம ஆத்மஸ்வர பற்றி தெரிஞ்சுக்கொள்ளால் அடிப்படையானது பக்தி பக்தி இல்லைன்னா உண்மை வர முடியாது அதுக்கு ஐடல் ரொம்ப முக்கியமானது அந்த பக்தி மூலமா பக்தி பண்ணி பண்ணி ஈஸ்வர பிரசாதத்தை அடைஞ்சு ஈஸ்வர பிரசாத லப்தாது இந்த வேதாந்தத்தில் ருச்சி வேணும்னாலே ஈஸ்வர பிரசாதம்னா வராதுன்னா ஈஸ்வர அனுகிரகாதேவ பும்சாம் அத்வைத வாசனா ஆவிர் பவதி நான் வாக்கியம் ஈஸ்வர பக்தி இன்று அவருடைய அனுகிரம் இந்த வேதாந்தத்தில் ஈடுபாடு ஆத்மா விசாரத்தில் ஈடுபாடு இதெல்லாம் ஒன்றுமே வராது அந்த வாசனையே வராது எல்லாம் கெட்ட வாசனை மனசில் இருக்கு நல்ல வாசனாலே ஈஸ்வர பிரசான வராது ஈஸ்வர அனுகிரகாதே பும்சாம் அத்வைத வாசனா ஆவிர் பவதி நானியதா நல்ல வாசனை வந்து விசாரித்து நல்ல கதையை பண்ணணும் நல்ல காரியம் பண்ணணும் நினைக்கணும்னாலேயே ஈஸ்வரப்பிரசானம் முடியாதுட்டார் அப்படிப்பட்ட சுரூபம் ஈஸ்வரஸ்வரூபம் எது ஈசான சர்வ வித்யானா ஈஸ்வரஸ்வரூபானாம் சொல்லி எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறார் யாரோ ஈசானா ஈஷீதா இந்த ஐடல் அவர் தான் ஆகிறார் அதைத்தான் கீதலையும் ஈஸ்வராக சர்வபூதானி யந்திராரூடானி மாயான்னு அங்கேயும் எல்லாத்தையும் ஆட்சி படிக்கிறார் மின்சக்தின்னா இந்த மைக்கு பேச வைக்கிறது லைட்டை வெளியே எரிய வைக்கிறது ஃபேனை காத்து விட வைக்கிறது இது எல்லாத்தையும் மின்சக்தி வேலை செய்யலை அது மூலமாக தான் பண்ண வைக்கிறது அதுபோல் இத்தனை சக்திக்கும் மேலாக உள்ளது எது ஆத்மசக்தி அது எல்லாத்தையும் பண்ண வைக்கிறது சூரியனை பிரகாசிக்கிறது உலகத்தை பிரகாசிக்கிறது நான் தான் நம்மளை சொல்லி இருக்கிறது அதுதான் நான் தான்னு சொல்றதுக்கு காரணமும் இருக்குதுன்னு என்ன அந்த ஒரு சக்தியினால்தான் சொல்லிட்டு இருக்கான் எத் சௌக்கியாம்புதிஷத்தையுமே சக்கராதியோ நிர்மிதாங்கிறான் மனுஷன்லேருந்து ஆரம்பித்தா தேவத்தின் வரைக்கும் பல திமிஷான ஆனந்தங்கள் சொன்னான் மனுஷனுக்கு சாமானிய ஆனந்தம் தேவதில் அதற்காண்டூர் ஆனந்தம் கண்டர்களுக்கு அதற்கான நூறு பங்கு ஆனந்தம் அப்சரசு அதற்கான நூறு பங்கு ஆனந்தம் பிரம்மலோகத்தில் சதகுணம் ஆனந்தம் நிறைய ஆனந்தம் இருக்கு ஆனந்தம் வந்து என்னாச்சு கடைசியில் ஏசோஸ்திய பரமானந்தா இந்த நூறு குணங்களாக போய் நூறு குணம் போய் நின்று எங்கே நிற்கிறதோ வெறும் பரமானந்தம் நிற்கிறதோ அதுதான் ஆத்மஸ்வரூபம் அது நின்றுன்னா எங்கேயோ வேற எதுவும் இல்லை திரைக சினிஜஹயஸ்தம் தெய்வம் ஆக நம்மளுடைய அத்வியேட்லி என்ன சொல்றாங்கன்னா ஆத்மா பரமாத்மான்னு ரெண்டா பிரிச்சு பேசினா கூட உலக வாழ்க்கைக்கு பேசினாலே தெரியும் பரமாத்மான்னு பேசினால பேர் பரமாத்மா எங்கே இருக்காரு எங்கேயோ வேறு இடத்துல உட்காந்துருக்காரு சேர் மேலே கிடையாது ஓய்ந்த இடத்துல எங்கேயோ வெயில் கூட்டத்தில் சேரில் உட்காந்துருக்க பேர் இங்கேயோ உட்காந்து அர்த்தம் கிடையாது பரமாத்மான்னா உயர்ந்தவன எந்த அர்த்தம் நீட்டமாக இருக்காதுன்னு அர்த்தம் இல்லை ஓஷரமா உட்கார்ந்துல பரமாத்மான்னு தான் இந்த ஜீவாத்மான்னு நம்மளுக்குள்ள பழக்கமாயி நம்மளாம் சொல்லிட்டு இருக்கிறதுனால அது பரமாத்மான்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு வந்துருக்கனால சொல்கிறோம் நிஜமா யாரு ஆத்மா ஒன்று அதுதான் ஜீ ஆத்மா பற்றி என்ன புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க ஜீவ் உள்ள சொங்களே போயும் ஜீவிகிட்ட ஜீவ் உள்ளே போயிடும் அப்புறம் எது இருக்கும் ஆத்மா தான் இருக்கும் அப்போ பரமாத்மா இது இருக்கவே இருக்காது ஆத்மா ஒன்று தான் இருக்கும் ஆக சாதனையிலே ஜீவாத்மா பரமாத்மா ஈஸ்வரகா இதெல்லாம் போகணும் ஈஸ்வரன் என்னால் நமக்கு உலக சிருஷ்டியே ஒரு பேச்சோ காரியங்களோ சாதனைகளோ ஒன்றுமே கிடையாது அதனால ஈஸ்வரனை அடிப்படையாக வச்சுக்கிட்டு கலவு பக்தி ரேவ கரி அடிப்படையாக பக்தி நமக்கு வேணும் நர்சரி ஸ்கூல்ல வந்தால் தான் பிஹெச்டி வர முடியுங்கிற மாதிரி அடிப்படையான பக்தி பஜனைகள் ஈடுபாட்டு கொண்டாத்தான் பகவத்துக்கு மேலே ஈடுபாடு வந்து அந்த பகவான் யாருங்கிற விசாரிக்கிற எண்ணம் அந்த விசாரிக்கிற பகவான் யார் கேட்க ஆரம்பிச்சால்தான் அவரு இப்படிப்பட்ட ஒரு பகவான் நமக்கு விஷயம் தெரிய ஆரம்பிக்கும் அப்போதான் நமக்கு நான் இது வரைக்கும் நினச்சிருந்தேன் உலக தெரியும் அந்த விசாரம் வாய்ப்பே அடையும் அதனால் அடிப்படையானது பகவத் பக்தி கலோ பக்தி ரேவ கரீசின்னு சொல்லி விசாரத்தையே அடிப்படையாக வச்சுக்கிட்டு இப்போ கிழிஞ்சலை பார்த்து வெளியே தோடுறதுன்னா கிழிஞ்சலை பார்த்து வெளியில் தோன்றுனா கிழிஞ்சல் என்னன்னு தெரியாத நம்ம எடுத்துடோம் அது கிழிஞ்சல் எடுத்தா நம்ம எடுக்க மாட்டோம் ஏதோ காலத்திலேண்டே போறோம் பீச்சல சமுத்திரக்கரையில போறோம் ஏதோ பட பலன் இருக்குன்னு எடுக்கிறோம் அது கிழிஞ்சல் தான் எடுத்திருந்தோம் அப்போ வெள்ளி நினைப்பேன் வராது ஏன் என்ன ஒரு வருஷம் ரெண்டு வர முடியாது கிழிஞ்சல்னு எடுத்து நம்ம பார்த்து வெள்ளின்னு நினச்சோம்னால் அது வந்து கிழிஞ்சல் கிழிஞ்சல்தான் இருந்தாலும் வெள்ளியே வராது தேங்காய் இருக்குதுன்னா தேங்காயை பார்த்து மாங்காய் நினைப்பேன்னா நினைக்க மாட்டேன் அறிவு ஏற்றுக்காது மனசால் வேணால் பாவனை பண்ணுன்னா பண்ணிப்பேன் அறிவு ஏற்றுக்காது அப்போ கிழிஞ்சலை பார்த்து வெள்ளின்னு வந்துன்னா என்ன அர்த்தம் ரெண்டு அறிவு ஒரு இடத்துல இருக்க முடியாது ஒரு பொருள் இருக்க முடியாது ஒரு அறிவு தான் ஒரு பொருள் இருக்க முடியும் ஆனால் ஏதோ என்னதுன்னு தெரியாமல் ஒரு வஸ்துவை எடுத்தேன் அந்த வைத்து ஒரு பாடம் தெரிஞ்சுது இது வெள்ளின்னு தெரிஞ்சுது அப்புறம் அஞ்சு நிமிஷம் பார்த்து பிறட்டி இரட்டி பார்த்தேன் அது வெள்ளியிலேன்னு தெரிஞ்சுது தூரம் போட்டேன் அப்போ முன்னாடி இருந்து பின்னாடி இருந்து இதனால் வந்து என்ன சாஸ்திரிய சம்பிரதாய வழிமுறைகளுக்கு வெள்ளி தோன்றினதுக்கு காரணம் சொல்லும்போது சுக்தி காயாமர்தன் விவகாரத்துக்கு நமக்கு சொல்கிறாங்களே தவிர இல்லை என்ன புற வஸ்து முன்னாடி இருந்த வஸ்து பின்னாடி இருந்த வஸ்து மத்தியில் இருந்த வஸ்து இது மூணு தான் மூணு இருக்கிற வஸ்து என்ன ஒரே வஸ்து தான் பேர் கொடுக்கிறோம் கிழிஞ்சல்னு தூரம் போட்டோம் கிழிஞ்சல்னு ஆனால் பார்த்தது என்ன பிரமத்தினால் வெள்ளின்னு பார்த்தோம் எதில் தோணித்து கிழிஞ்சலில் தோணித்துங்கிறோம் எப்படி தோண்டித்து எப்போ எப்போ சொல்கிறோம் அதை கிழிஞ்சல்னு தெரிஞ்ச ஒரு பாடு சூற போட தான் கிழிஞ்சல்னு சொல்கிறோம் முன்னாடி கிழிஞ்சல் தோணி இருந்து எடுத்துருந்தால் அதை வெளியில் நம்ம சொல்லுமா தோணுமா தோணவே தோணாது ஆனால் முதல்லே நம்ம கிழிஞ்சல் தோணி எடுத்துருந்தோம்மா ஆனால் அது வராது ஏன்னா ஒரு ரெண்டு அறிவு ஓரளவில் வர முடியும் கிழிஞ்சல் வெள்ளி ரெண்டு ஒரு இடத்துல வர முடியாது கிழிஞ்சல் இருக்கும்போது வெள்ளி இருக்காது வெள்ளி இருக்கும்போது கிழிஞ்சல் இருக்காது அந்த அறிவு முதல்ல வருதா நமக்கு கிழிஞ்சலில் அறிவு வரலை ஏதோ ஒரு வசூன்னு எடுக்கிறோம் எடுத்து பார்க்குறோம் அப்புறம் வெள்ளியும் தெரியுது அப்புறம் விசாரிக்கலாம் எல்லாம் பார்க்கணும் திராட்டி இரட்டி பார்க்கணும் எல்லாம் விசாரணம் பண்ணி பஸ் திராட்டி இது ஒன்றும் வெறும் கிழிஞ்சல் தான் ஏமாந்துட்டு ஒரு தகரடப்பா பல இருக்கும் அதை பார்த்து நல்லா எடுக்கிறோம் பல பலன்னு பார்த்துடனே கையில் எடுத்து நமக்கு தெரியாது பல வளன்னு நமக்கு ஃபைஸாக ஆஷை உடனே எடுத்துரும் பார்த்தா வெறும் தகரடப்பாக உடச்சு போட்டு கிடக்கும் ஆக புற எதுன்னு தெரியாமல் எடுக்கிறது தான் கண்ணுக்கு நேரம் தெரியக்கூடிய வஸ்து எதுன்னு தெரியாமல் எடுக்கிறது இந்த அறியாமைக்கு அடிப்படை தெரிஞ்சுடுத்து வச்சுக்கோங்க ஏன் நம்ம ஞானத்துக்கு போகணும் போறோம் போகவே மாட்டோம் அதான் பெரிய விஷயம் தேங்காயை தெரிஞ்சா தேங்காய் கண்ணாலை பார்த்து நம்ம போய் மாங்காய் சொல்லுவோம் நினைச்சுக்கோன்னு நினைச்சுப்போம் ஆனால் இல்லையன்னு சொல்லுவோம் அது போல ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தான் ஆத்மான்னு சொல்லுவோம்னா தெரியாது அதனால ஏதோ ஒரு வை போய் ஆத்மா ஆத்மா நினைச்சிருக்கோம் எதை போய் தேகத்தை போய் புத்தி போய் நினைச்சுட்டு இருக்கோம் எப்படி கிழிஞ்சல்னு தெரியாம ஒரு வசுவை எடுத்துக்கிட்டு அது வெள்ளியின்னு அச்சு கஞ்சி பார்த்துட்டு அப்புறந்தான் சே கிழிஞ்சரெலாம் தூக்கி போடுறோம் எடுக்கும்போது தெரியல பார்க்கும்போது தெரியல வெள்ளி இல்லைன்னு தெரியும் பாடுதான் கிழிஞ்சிகள்னு என்ன நமக்கு எப்படி வருதோ அதுபோல் இந்த உலகம் கூட ஆத்மாவாந்த ஆனந்த சுரூபமாக சாந்த சுரூபமாக ஞான சுரூமா நமக்கு தெரியல ஏதோ நான் நான் சொல்லிட்டு உட்காந்துருக்கோம் அதை நான் நாள் வேலை பண்ணுறோம் கடைசியில் நான் சுரூபம் எப்போ தெரியுது அஜ்ஞானம் போன ஒரு பாடு ஞானம் வந்தால் வெளி வெள்ளி இல்லையுன்னு தெரிஞ்சு தூரம் போட்ட ஒரு பாடு அப்போ கிழிஞ்சல் அறிவு வருது முன்னாடி என்ன தெரியுது ஏதோ ஒரு பொருளை கையில் எடுக்கிறோம் அவ்வளோதான் தெரியும் அதுபோல் நமக்கு நாங்கள்னால ஏதோ ஒரு பொருள் நாங்கிறதுனால புத்தியோ மனசோ கனசோ இதெல்லாமோ சொல்லி உட்காந்துருக்கோம் அங்கே எப்படி கிழிஞ்சல் தெரியாமையே வெள்ளி பார்த்து ரூமப்படுறோமோ அதுபோல் நான் சொல்லும் தெரியாமே நம்ம எல்லாத்துலேயும் நான் தான் நச்சு உட்காந்துருக்கோம் நிஜமாக நான் தெரிஞ்ச உண்டே அப்போ இதெல்லாம் இல்லேன்னு தெரியும் பல பளப்பு இல்லன்னு தெரிஞ்ச உடனே கிழிஞ்ச ஒத்துக்கு போட்டுற மாதிரி ஆதார வஸ்து தெரியாதனால இவ்வளவு பிரச்சனைகள் ஆதார வசூ தெரிஞ்சுன்னா பிரச்சனையே கிடையாது ஆக ஆதார வஸ்து இது பல தெரியாது தெரிஞ்சதை நம்ம போறோம் அதனால ஆதார வஸ்து அறியாமல் வந்த விஷயம் அது போக ஆத்மஸ்வரூபம் தெரியாதனால்தான் நான் நான் நாங்குறதுனால கண்ணை காது மூக்கு மனசு கனசு புத்தி ஸ்னேதன் நம்மண்டாட்டி நம்ம குடும்பம் நம்ம வீடு நம்ம கிராமம் நம்ம தேசம் எல்லாத்துலேயும் அகங்காரம் வச்சுக்கிட்டு நம்ம நான் தான் ஆதாரம் தெரிஞ்சு கொடுத்து அப்படி சொல்ல மாட்டோம் வெளிச்ச பட வரைக்கும் வெளியே வெளியே வச்சுட்டு இருக்கோம் தூக்கி படமாலு தெரியுது இது கிழிஞ்சல் தான்னு அந்த மாதிரி அஜான இருக்கிறவருக்குனால் என்ன அர்த்தம் மூல தெரியாத வரைக்கும் பிரமத்தில் இருக்கும் நெஜம் நினச்சின்னு இருக்கும் விவகாரமாக நினச்சின்னு இருக்கும் மூட வஸ்து தெரிஞ்சு ஒரு பாடு என்ன ஆறுது தாங்க தெரியுது புற நமக்கு ஏதோ ஒரு வஸ்துன்னு தெரியுது அது கூட நம்ம ஆத்மவஸ்து புற வஸ்து நமக்கு தெரியல என்ன ஒன்று அதே மறைச்சுன்னு இருக்குது ஏதோ ஒரு வஸ்துன்னு தெரியுது அது ஒரு பிரம்மம் வந்து நமக்கு ஆத்மான்னு வெளுப்பு பல வளனுக்குன்னு தெரிஞ்சுது அதுபோல் கூட இந்த ஆத்மஸ்வரம் தெரிஞ்சு ஏதோ ஒரு வஸ்துன்னு தெரிஞ்சு அதில் பிரம்மம் வந்து நமக்கு சரியாது அது கூட நமக்கு தெரியாது இது இதனால தான் என்ன சொன்னால் இது சாதிபிரமம் கிழிஞ்சலில் வரக்கூடியதற்கே கிழிஞ்சலை பார்த்து வெளியில் நினைக்கிறோம் அதாவது கிழிஞ்சலை பார்க்கல ஏதோ ஒரு பொருளை பார்த்து வெளியே நினைக்கிறோம் அங்கேயாவது சாதி அது ஆரம்பத்தில் என்ன வசூன்னு தெரியாமல் அது ப்ரமம் வந்தது இது எப்படின்னா அனாதிபிரமம் ஆத்மஸ்வரூபத்தில் உலகம் முழுக்க தெரியறது இருக்கே நான் நீ சொல்கிறது இது அநாதிபிரமம் அதனால்தான் என்ன சொல்கிறோம் அனாதி வித்யா வாசனையா சம்சாரம் எதுவும் அதாவியாக அந்த அனாதியாக நிறுத்தம் இன்றைக்கி நெற்றிக்க ஆரம்பிச்சது இல்லை எப்படி பிரம்ம ஆத்மா அனாதியோ அது போல் இதுவும் அனாதியாக இருக்குது அனாதிக்கு அழிவு உண்டு அனாதியாக ஒரு வசூ இருந்தால் கூட உண்டு அதாவது இப்போது கடம்னு ஒரு பொருள் இருக்குது வெள்ளின்னு ஒரு பொருள் இருக்குது தங்கம்னு ஒரு பொருள் இருக்குது அது இருக்குது ஆனால் அதுலேயே வந்து ஆபரணங்கள் பண்ணுறோமே மண் பாத்தங்கள் பண்ணுறோம் தங்க நகைகள் பண்ணுறோம் வெள்ளி பாத்திரங்கள் பண்ணுறோம் அது எப்போ வந்தது பன்னிர்பாட தான் வந்தது அதுக்கு முன்னாடி என்ன அந்த தங்க கட்டி இருந்தே தவிர இது வரல எப்பயிலும் வரல தங்கக்கட்டி இருந்ததுலேருந்து ஆபரணங்கள் வரல தங்க கட்டி உரிய பிற்பாடு ஆபரணங்கள் வந்தது அதுக்கு என்ன சொல்றோம் ஆரம்பம் நகைகளுக்கு இத்தனை நான் பண்ணி கொடுத்தோம் ஆர்டர் கொடுத்து அந்த ஆரம்பம் தங்க கட்டிக்கு ஆரம்பமே கிடையாது அநாதி அனாதியாக வந்த கட்டி ஆபரணம் ஐந்து பைஷா இல்லையா ஆக அனாதி வஸ்துக்கு உண்டு ஆத்மாவை தவிர பாக்கி எல்லாத்துக்கும் என்ன பரிணாமம் ஊருக்கு மாறுறது மாறுற வஸ்து இல்லாத்துக்கும் உண்டு தங்க கட்டி அனாதியாக இருந்துட்டுருக்கு உபயோகம் படுத்தல நம்ப ஆபரணம் பண்ணுறோம் தங்கம் அஞ்சு போச்சு அனாதியாக தங்கம் ஆபரணம் பண்ணவுடனே போச்சு நான் ஊருக்கு போகவே இல்லை இல்லைனால்தான் அந்த ஊருக்கு போனேன் வாசம் தான் இது வரைக்கும் இந்த ஊருக்கு வந்ததே முதல்ல வரையிடலாம் என்ன ஆச்சு அனாதிகிட்டு நான் போகாத மாதல் உண்டு அந்த மாதிரி அநாதிய வித்யா வாசனையா அப்படி இந்த கிழிஞ்சல் பாக்குறது அனாதியாயிரம் அப்பப்ப ஒரு அல்பாச பணத்தை மேல அதனால அந்த வெள்ளி எங்கேயாவது துண்டு போட்டு இந்த துண்டை போட்டிருந்தான்னா எங்கேயாவது இந்த தகர துண்டு போட்டு ஒரு கிழிஞ்சல் போட்டுருந்தான்னா பழ பழம் பார்த்தோன்னே ஒவ்வொரு ரூபாயான தோண ஆரம்பிச்சிடும் அதனால நமக்கு தோன்றுறோம் அப்படி இருந்தால் கூட புற வஸ்து ஒன்று எடுத்தாங்க வஸ்து பார்த்து தான் இன்னொன்று ஆரோக்கம் பண்ணுறோம் அதுமாரி வெள்ளி இருக்குதுன்னு தீர்மானம் பண்ணுறோம் இங்கே ஆத்ம சுருமன் தெரிஞ்சு இதுமாரி பண்ணல நமக்கு தெரியாது நமக்கு தெரிஞ்சு ஆர்வம் பண்ண முடியாது நம்மளால் அதனால் இந்த அநாதி அது கிழிஞ்சல்லாம் பார்க்குறது வந்து ஆதி அவித்ய ஆரம்பம் அப்பப்போ வந்து தூலாவித்யா தூலாவித்யமான தூலாவித்யான் சின்ன சின்ன அவிதைகள் மூலாவித்யான்னா அனாதிய வித்தியன்னு பேர் அதனால் ரெண்டு தினசான அவித்யம் நம்மக்கிட்ட இருக்குது ஒரு கடத்த பற்றி தெரியல ஒரு புஸ்தத்தை பற்றி தெரியல ஒரு உலகத்தை பற்றி தெரியல ஒரு விஷயத்தை பற்றி தெரியல ஒரு சப்ஜெக்ட் பற்றி தெரியலன்னா அது ஒரு அவித்ய அது சின்ன வித்ய அது படித்த உடனே அது போயிடும் ஆனால் ஆத்மஸ்வரூபம் தெரியல அது இப்படி அநாதிய வித்யா இப்போ சந்திரமன்னு தெரியல அது தெரியாததான் உள்ள அவித்ய ஆனால் நீ போய்ட்டோ சந்திரமடத்துக்கு விஜயானத்தில் போயிடுத்து அனாதிகா தெரிந்தான அவித்தே போடுத்து சந்திரமண்டனோம் ஏன்னா பௌத்திக வித்ய இந்த ஆத்ம வித்ய எப்படின்னா அனாதிகாலம் தொட்டு வந்தாலும் அதோடு சேர்ந்து அறியாமல் இருக்கே அதுவும் அனாதியாக இருந்தாலும் அந்த அறியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அறியாமல் ஞான சுரு மாத்திரம் வந்துட்டே இருக்கும் எங்கே எது இருந்தாலும் ஆதார வஸ்து அனாதி அதில் கல்பனை பண்ணுறது கிழிஞ்சல் நேற்றுக்கு இன்றைக்கி நாளைக்கு மூணு நாள் இருக்குது கார்த்தாலையும் பார்க்குறோம் மத்தியானம் பார்க்குறோம் சாயங்காலம் பார்க்குறோம் எப்போ பார்த்தாலும் இருக்குது வெள்ளி தோற்றம் வந்து போகிறது ஆக மூலப்பொருள் எப்போதும் ஒன்றா இருக்கும் அதில் தோற்றம் வழி வந்து போகும் கிழிஞ்சலை பார்த்து வெள்ளி தோன்றுறதுன்னா கிழிஞ்சல் நமக்கு தெரியல ஆனால் கிழிஞ்சலாக தான் முன்னாடி இருக்குது பார்க்குறோம் வெள்ளின்னு தெரியுது அது ஒருபாடு தூக்கி போட்டுரும் கிழிஞ்சல் தான் தெரியும் தூக்கி போட்டுரும் அப்போ மூணு காலத்துலேயும் இருந்து எது கிழிஞ்சல் தான் முன்னாடி கிழிஞ்சல் தான் இருக்குது தெரியாத்தனமாக நம்ம எடுத்தோம் பார்க்கும்போது பல பல புரிந்தது அப்பவும் கிழிஞ்சல் தான் இருக்குதில்ல கிழிஞ்சல் தெரியாதனமாக அந்த வெள்ளி மூடி இருக்குது நமக்கு வெள்ளி ஆசைனால அது மூடி இருக்குது கிழிஞ்சல் தெரியாதனமாக நமக்கு நம்ம புத்தி ஆக்கிடுறது பணத்தை ஆசையினால ரூபா ஆசைனால் கிழிஞ்சல் தான் கயிறு தூக்கி வச்சுட்டு இருக்கோம் கிழிஞ்சல் தெரியாமல் தூக்கி வச்சுட்டு வெள்ளி ஆசைனால திரும்பி தூக்கி போட்டுரும் சே அது வெள்ளி இல்லைன்னு அப்போ என்னாச்சு தான் மூன்று காலத்தில் இருக்கக்கூடிய காரண அப்படியே இருக்குது காரிய வஸ்து தான் அழியக்கூடியது இதுதான் உலகத்தில் உள்ள நேமை அதனால உலகம் என்னைக்கு தோண்டிட்டுன்னு பார்த்தா அனாதிகாலம் தொட்டு வந்தது அநாதிய வித்தியா வாசனையா அனாதிகாலம் தொட்டு வந்த வாசனையினால இந்த உலகம் அப்படியே வந்துகிட்டே இருக்குது இந்த அறியாமையே இருந்துகிட்டே இருக்குது அனாதிய வித்தியக்கு நாஷம் உண்டு எந்த இருந்தாலும் அறியாமேன்னு காரண வஸ்து நிச்சயமாக இருக்கும் காரிய வஸ்து மாறும் மாறுறதெல்லாம் பிரமே அனிச்சியம் அங்கே வந்து வெள்ளி நீ தெரிஞ்சு கிழிஞ்சலை தொடரலை கிழிஞ்சல் தொட்டு வெள்ளியை தொடரலை ரெண்டு உரளும் வர முடியாது அது வேறே இது வேறு தெரிஞ்சுதான் விடுக்க மாட்டான் ஏதோ ஒரு உரளவு எடுத்தான் அது பளவளவை பார்த்தான் வெள்ளின்னு நினச்சான் தூக்கி போட்ட மாட்டேன் அந்த மூணு நிலையில் இருந்து இது கிழிஞ்சல் தான் எப்படி தெரியுது தூக்கி போட்டிருப்பாங்க கிழிஞ்சல் தான்னு அந்த வஸ்து தூக்கி போட்டாமா வெள்ளி இல்லையாது முன்னாடி தான் தோன்றியிருக்கு அதனால் தோன்றுருந்து இருந்தது ஐந்தது மூணு ஒரே ஆதார வஸ்து அந்த ஆறார வஸ்து அழியாது பாக்கி வஸ்தூலாம் காரிய வஸ்தூல்லாம் அழி இந்த மாதிரி விச்சாரம் பண்ணுறது இருக்கே இதுதான் ஆத்ம விசாரம்னு பேர் ஆத்மாவோடு தான் நிலையாக இருக்கக்கூடியது திரிகாலாபாத்திய சுரூபம் மூன்று காலத்துலேயும் அழியாத சுரூபம் நேற்று என்று நாளை பூத பவிஷத் வர்த்தமானம் நான் சம்ஸ்கிருத்தில் மாதிரி நேற்று என்று நாளை அந்த மாதிரி மூன்று காலத்துலையும் அழியாத வஸ்துவாக இருக்கூடாது ஆத்ம வஸ்து நான்கிற வஸ்து பாக்கி எல்லாம் நான் வர்றதெல்லாமே கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் இருக்குது அப்புறம் கொஞ்சம் நான் எவ்வளோ நான் நான் செவிட தான் ஆகிட்டேங்கிறான் செவடன் ஆகி அப்போ காது கெண்டாச்சு நான் இருக்கிறதே செவுடை உந்து நல்ல காதாக இருந்தது நல்ல காது படுத்து நல்ல கன்று குடனாக போயிட்டேன் நான் குடனாகிட்டேங்கிறான் அப்போ நல்லா கன்று இருந்தால் இவனே குடனாகிட்டான் ஆக நான் தொடர்ந்துருக்கு குடனும் படுத்து நல்லது வந்தது ரெண்டும் போச்சு அது இதெல்லாம் உறுப்போட நானும் சேர்த்தா நானும் தான் குடனாக இருக்கணும் நான் சோக்கியமாக இருக்கான் கண்டு தான் படுத்து காது தான் படுத்து வாய் தான் படுத்து நான் ஊமையாகிட்டேங்கிறான் அந்த வார்த்தைகளை வரும்போது பார்த்தால் காரியங்கள்லாம் மாறுறது காரணம் மாறாமல் நான் இருக்குது ஆக நாங்கிறது எதுன்னா மாறாத எது வஸ்துவோ அது நான் அத்மஸ்வரூபம் தான் ஆத்மஸ்வரூபம் இதை பற்றி விசாரிக்கிறது தான் வேதாந்த விசாரம் அந்த விசாரம் அறிவு அந்த அறிவு புத்தி புத்தி மூலமாக விசாரித்தால்தான் உண்மை அறிவு வரும் அது வரைக்கும் வராது என்பது தான் இந்த ஒரு சாரம் விசாரத்தை அடிப்படையாக வச்சிக்கிண்டு பக்தி ஞானம் யோகம் என்னென்ன உண்டோ எல்லா சாதனமும் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி மனச சமாதானம் பண்ணி சித்தசுதி அடைஞ்சி அது மூலமா ஞானம் கிடைக்கணுங்கிறது அவரோட்ச அனுபூதியுடைய அடிப்படையான வேதாந்த அடிப்படையான கொள்கை நாராயண் நாராயண் சங்கரகுரு shankar guro shankar guro shankar guro shankar guro shmata sthapaka shankar guro shmata sthapaka shankar guro apar mahima guru, guru, guru. guru. guru. nath कृपा सागरा गुरुना था अपार महिमा गुरु न था कृपा सागरा गुरुना था दीन दयालु गुरुनाथा கிருநா ஜமஸ்தபக்கீனோ கருநா கிருநாண கிருபாோநா சத் பி மாம் பரமயோ ரேஷமா மால ம கிரும்மோ ரே க்மா கிருநாளு கார்த்தி பகவான் காத ஹ பார்த்தேயே கார்த்தே மாத்தி கார்த்தேய आर्तिके या रे क्षमाम् आर्तिके या रे क्षमाम् सुब्रह्मण्य सुब्रह्मण्य सुब्रह्मण्य सुब्रह्मण्य सुब्रह्मण्य पाहिमा सुब्रह्मण्य पाहिना सुब्रह्मण्य सुब्रह्मण्य सुब्रह्मण्य सुब्रह्मण्य सुब्रह्मण्य रे क्षमाम् सुब्रह्मण्य रे क्षमाम् सुब्रह्मण्य सुब्रह्मण्य so brahmanya rakshamam so brahmanya rakshamam kartikeya kartikeya <Sessizos> kártikeya, kártikeya. kartikeya kartikeya kartikeya bahimam kartikeya bahimam kartikeya kartikeya kartikeya kartikeya kartikeya rakshamam kartikeya rakshamam so brahmanya rakshamam so brahmanya कार्तिकेय या पाही मोब्रह्मण्य रक्ष सरस्वती देवी का गीत है जय सरस्वती जय सरस्वती जय सरस्वती पाही माम जय सरस्वती जय सरस्वती ஜி மாம்ீ சரஸ்வதி ஜெய சரஸ்வதி ஜய சரஸ்வதி ஜம் சரஸ்வதி ரணி மாம் பார்வாணி மாம் பாணி மாம் பாத்தக்க வேணீ மாம் பி वाणी माम पाही वाणी माकारी पुस्तक वेडी माम पाही वेडी माकारी वाणी माम पाही वाणी माकारी बिना पाणी माम पाही बिना पाणी माकारी वाणी माम पाही ாம் பணி மாம் பாம் பா